தெலம் பதினோராவது பாடலுக்கு அந்த படங்களோட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு உன்முகம் போல் கண்ணாடிக்கு உள்ளொரு முகம் கந்தார் போல் சின்மய வடிவன் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்மனன் மகனே இத்தைத்தானன்றோ ஞானம் என்பார் முதல்ல சொல்லப்பட்டது உபமானம் எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யார் நாம் பார்க்கக்கூடிய நாம் இருக்கிறோம் நம்முடைய முகம் கண்ணாடியில் அப்படியே பிரதிபிம்பிக்கப்படுகிறது நம்முடைய முகத்தின் நிழல் தெரிகிறது அதுபோலவே இங்கே சின்மயம் அப்படின்றது நான் இருக்கும் இடத்துல வச்சுக்கணும் சின்மயன் அந்த சின்மய வடிவின் சாயை சித்துப்போல் புத்தி தோன்றும் அந்த கண்ணாடி பிடிக்கப்படும் கண்ணாடி வந்து ஜீவாத்மாவை பொறுத்தளவில் அவத்யா என்ற கண்ணாடியிலே பிடிக்கப்படும் பொழுது எதுவாக மாறுகிறது சித்துப்போல் புத்தி தோன்றும் அதனுடைய நிழல் சித்தினுடைய நிழல் அதுக்கு இங்க பேரு புத்தின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இது ஆபாச ஜீவனை தான் மனம் புத்தி என்று பாடத்தை நடத்துறதுக்காண்டி ஆபாச ஜீவனுக்கே என்ன பேர் கொடுத்துருக்கிறாங்கத்தான் புத்தி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கிறாங்க அசை உறாமல் இருக்கக்கூடியது அப்போ அதிலிருந்து வே வெளிய ஒளிக்கற்றைகளாக வெளியே வருது இல்லையா அந்த நிழல் வழியாய் உலாவியாடும் புறத்தகத்து உலாவியாடும் அந்த சித்தினுடைய நிழலிலிருந்து வெளியே வரக்கூடிய கற்றைகள் அறிவு கற்றைகள் அது வந்து மனோபிருத்தி அப்படின்னு பேர் அது வெளிவருதலும் உச்செல்லுவதுமாக மாறி மாறி இருந்து கொண்டிருப்பது உலக விஷய விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது புற மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்மனன் மகனே இத்தைத்தானன்றோ ஞானம் என்பார் அப்ப நான் யாருங்கிப்பட்ட நிழலும் கிடையாது புறத்தகத்து உலாவியாடும் மனோவிருத்தியும் கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் இது அனைத்திலிருந்தும் தனித்திருக்கிறேன் என்ற சொல்றதுக்குத்தான் இதை புரிந்து கொள்வதற்குத்தான் ஞானம் என்று பெயர் இத்தைத்தான் என்றோ ஞானம் என்பார் அதான் அதாவது கண்டாற்போல் சின்மய வடிவு அதுதான் நான் சின்மய வடிவமாக இருக்கக்கூடியவனே நான் என்னுடைய நிழலுக்குத்தான் என்னது உண்டு பிரதிபிம்பிக்கப்படக்கூடிய நிழல் அதிலிருந்து வெளிவரக்கூடிய மனோவிருத்தி புத்தி மனோவிருத்தி இதுக்கு தான் வந்து என்ன வந்து இன்பது இன்ப அனுபவங்களும் போதலும் வருதலும் சிவபிராணத்தில் என்ன சொல்வது போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனையும் என்னை பொறுத்தளவில் எதுவும் கிடையாது ஆனால் நிழலுக்கு எல்லாம் உண்டு போ போதல் உண்டு வருதல் உண்டு புணர்தல் உண்டு எல்லாம் உண்டு சரி விவகார வேலையெல்லாம் இருபத்தி ரெண்டாவது பாட்டு எல்லாரும் சேர்ந்தே படிப்போம் விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நடுவுமன்றோ என்றாயில் அதற்கு ஒரு திட்டாந்தங்கேழ் ஆசை கொண்டு நவமாக பரவுருடன் தனைக்கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமாக மனை தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாதே அப்ப விவகாரத்தில் ஈடுபடுவதும் சமாதி அவத்தையில் இருப்பதும் ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு சொல்லும் பொழுது உலக வழக்கிலேயே அது பாசிபிள் அது நடக்க முடியும் என்றால் இந்த ஆத்ம சாதனைகளில் நிச்சயம் முடியும் சமாதி அவஸ்தையில் இருக்கவும் முடியும் பிராரத்த கர்மத்தின் வசப்பட்டு ஒரு ஜீவநோக்க ஞானி உலக விவகாரங்களில் ஈடுபடவும் முடியும் என்பதை நிரூபிக்கிறார்கள் அடுத்ததாக இருபத்தி கவி தேன் அலனாகி அகர்த்தனாகி ஜீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முத்தன் உண்பனென்றால் கருத்தாவாமே பூரணமாம் அகர்த்தனுக்கு போகமுண்டோ சோகத்தை அருத்தருளும் குருவே இந்த துகழ் அறுக்க வேண்டுமென்று சொன்னாயில் மா கர்த்தன் மாபோகி மா தியாகி வகை மூன்றாய் அவர் இருக்கும் மகிமை தேகத்தன் அலனாகி அகர்த்தனாகி ஜீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முத்தன் அப்ப ஜீவன் முக்தன் அப்படின்றதுக்கு ஒரு டெபனிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான் இந்த இதை குறிச்சுக்கிட்டோம் கேள்வி பதில் ஏன்னா முடிக்கிறப்ப வேணா ஒரு ஒரு வினா விடை மாதிரி வேணும் ஒரு இதுல தயார் பண்ணி கொடுத்துடலாம் வினாவை தயார் பண்ணி கொடுத்துடலாம் விடையை நீங்க குறிச்சுக்குங்க தேகத்தன் அலனாகி அகர்த்தனாகி ஜீவனின்றி பிரம்மமாய் தெளிந்தவனுக்கு தான் என்னென்னு பேரு ஜீவன் முக்தன் அதுல ஒவ்வொரு ஃபேக்டர் எடுத்துக்கணும் என்னென்ன தேகம் நான் அல்ல என்று உறுதி செய்ய நிச்சயம் செய்தவன் அப்புறம் அகர்த்தன் அவன் அந்த தேகத்தை கொண்டு செயல்படும் அந்த கருமங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் செய்வதல்ல நிச்சய புத்தி வரப்பெற்றவன் ஜீவனின்றி ஜீவபாவனை என்னென்றது தான் அல்லாதவைகளை தான் என்று எண்ணக்கூடியதற்கு என்னன்னு பேரு ஜீவபாவனை என்று பெயர் அதுவும் அவர்கிட்ட அப்ப வேற யார் தான் யாராம் பிரமமாக தெளிந்த முத்தம் அப்ப இந்த தூள சரீரம் நான் அல்ல தூளசரீர ஈடுபடக்கூடிய கர்மங்களும் நான் அல்ல இந்த ரெண்டுக்கு ஆதாரமாயிருக்கக்கூடிய நான் அல்லாதவைகளை பாதிக்கக்கூடிய நானாக பாதிக்கக்கூடிய ஜீவனும் நான் அல்ல அப்ப யாரு பிரம்மமாய் தெளிந்த முக்தன் ஜீவன் முக்தன் இந்த மூணு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க சாமி போகத்தை உண்பன் என்றால் கருத்தாராமே விட மாட்டேன் சீடர் என்ன பண்றாரு திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறார் இவ்வளவு பாடுபட்டு குருநாதர் விளக்கிட்டு வந்தாலும் இவருக்கு மனசு ஒப்ப மாட்டேங்க ஒண்ணு கர்மமற்ற நிலை இன்னொன்று கர்மத்தில் ஈடுபடக்கூடிய நிலை எவ்வளவுதான் சாமி சமாதானம் சொன்னாலும் இவர் என்ன சொல்றாரு ஜீவன் முத்தன் போகத்தை உண்பன் என்றால் கருத்தாவாமே அவன் அகர்த்தான்னு சொல்றீங்களே சாமி அதை எப்படி ஒத்துக்கிற முடியும் அவன் எந்த வசப்பட்டு வாசனை மய பிராரத்த கருமத்தாலோ அவன் என்ன பண்ணுறான் எதில் ஈடுபடுறான் கர்மத்தில் ஈடுபடுகிறான் கர்மத்தில் ஈடுபடுவனையும் கருத்தான் தானே சொல்லணும் அவனுக்கு என்ன பேர் தான் உண்டு அவனை அக்கர்த்தான்னு சொல்கிறீங்களே எப்படி சாமி பூரணமாம் அகர்த்தனுக்கு போகம் உண்டோ அகர்த்தனாக இருந்தால் அவன் வந்து கர்மத்தில் ஏன் ஈடு ஈடுபடுறோன்னு சொன்னால் நாம் நிறைவாக இல்லாவிட்டால் தான் கர்மத்தில் ஈடுபடுவான் வயர் வயிறு கிச்சன் பக்கம் போவோமா போக மாட்டோம் ஏன் அங்கே வேலையே இல்லை படித்து முடிச்சாச்சுன்னா அப்புறம் புத்தகத்தை புரட்டி பார்ப்போமா பார்க்க மாட்டோம் ஏன் நமக்கு தேவையானது எல்லாம் என்னது நிறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் எங்கே போக மாட்டோம் இனி நாம் தேடுவதற்கு போக மாட்டோம் ஒருவர் தர்மத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அவருக்கு இன்னும் நிரப்ப வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருக்கின்றன இன்னும் அடைய வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருக்கின்றன அப்படின்றதான் அதை காட்டுது ஆகவே ஜீவன் முக்தன் என்பவன் அடைய வேண்டியதை அடைந்தவன் அனைத்தையும் அடைந்தவன் பூரணமாம் அவனுக்கு பேர் பூரணம்னு பேர் அவன் அது என்ன சொல்றாங்க செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் கிருத கிருத்தியன்னு கூட சொல்கிறான் ஜீவன் இன்னொரு பேர் என்ன கிருத செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்போ அவனுக்கு பூரணமாக இருக்கக்கூடிய அவனுக்கு அகர்த்தனுக்கு போகம் உண்டோ அவன் இன்னி அவன் செயல்படுறதுக்கு என்ன காரணம் சாமி அவனை போய் கருண் கர்த்தான் தான் சொல்லணும் அகர்த்தான்னு எப்படி சொல்ல போச்சு அவனுக்கு அப்படி அகர்த்தாவுக்கு எப்படி மோகம் உண்டு சோகத்தை அகர்த்தருளும் குருவே இப்படிதான் கேள்வி இது வரைக்கும் கேள்வி குருவே அப்படின்னு கேட்ட வரைக்கும் உள்ளதை குறிச்சுக்கணும் அடைப்புக்குள்ள அது கேள்வி இருக்கு தேகத்தன் நலனாகி அகர்த்தனாகி ஜீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முத்தன் போகத்தை உண்பன் என்றால் கருத்தாவாமே பூரணமாம் அகர்த்தனுக்கு போகம் உண்டோ சோகத்தை அறுத்து அருளும் குருவே குருவே இந்த சந்தேகத்தை எனக்கு நீக்கி தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அப்ப இந்த துகள் அறுக்க வேண்டுமென்று சொன்னாயில் தம்பி இந்த உன்னுடைய சந்தேகத்திற்கு துகள்னா அழுக்கு இதுனா இங்கு வந்து சந்தேகம் உன்னுடைய சந்தேகத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் மா கர்த்தன் மாபோகி மா தியாகி வகை மூன்றாய் அவர் இருக்கும் மகிமை இந்த கர்த்தர் செயலில் ஈடுபடக்கூடிய ஜீவன் முக்த ஞானிகள் கர்ம வயப்படும் பொழுது அதாவது பிராரத்தின் பார்த்த கர்மத்தின் பலனாக கர்ம வயப்படும் பொழுது அவர்களை மூன்றாக பிரிக்கிறார்கள் என்னென்ன மா கர்த்தன் மா போகி என்று மூன்றாக அவர்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாடத்தை எக்ஸ்டன்ட் பண்றார் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அவனை அதாவது ஜீவன் ஞானியை கர்மத்தில் ஈடுபட்டாலும் அகர்த்தன் என்று நிரூபணம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறார் சாமி அப்போ விடை அடுத்த பாடல்கள் தொடர்கிறது அடுத்த கவியில் செய்கையும் அற்றிருக்கும் காந்த சிலைமலை முன் இரும்புகள் சேட்டிக்குமாவோள் செய்கையும் செய்திக்கையும் அற்றிருக்கும் என் முன் செடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும் இந்திரிய விகாரூப விவகார விருத்திக்கும் விருத்திதானாய் மெய்கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில்வோன்று வெயில்வோள் என்று உரைத்தவனே விபூ அப்புறம்தான் கர்த்தனை அதனாலதான் கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் என்று உரைத்தவனே விபு மா கர்த்தன் இப்போ எதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறாரு மூன்று பேர்களை சொன்னார் பிராரத்த கர்மத்தில் ஈடுபடும் ஜீவன் முக்தர்களின் கர்மங்கள் வகைகளை எத்தனையாக பிரிக்கிறாரு மா மாபோகி மா தியாகி அதில் பற்றிய விளக்கம் அதில் சொல்கிறப்ப அவருடைய அந்த சந்தேகங்களுக்கு சீடனுடைய சந்தேகங்களுக்கு அதுக்குள்ளே விட என்ன சொல்கிறாரு செய்கையும் செய்தையும் அற்றிருக்கும் காந்த சை மலை முன் இரும்புகள் சேட்டிக்கும் காந்த காந்தம் ஒரு பெரிய மலை போல கல்லா இருக்கு அதற்கு முன்னாடி இரும்புகள் தூவப்பட்டிருக்கு இரும்புகள் விதச்சு ச சில்றையா விதைச்சு கிடக்கு அப்ப அந்த இரும்புகள் எல்லாம் சரசரனு எதை நோக்கி இழுக்கப்படும் நோக்கி இழுக்கப்படும் அப்புறம் அது நீங்கள் இந்த சின்ன குழந்தைய பேப்பர் தாழை வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் இரும்பு துகள்களை போட்டுக்கிட்டு கீழே என்ன பண்ணுவாங்க காந்தத்தை வச்சுக்கிட்டு கொள்றப்ப அது டான்ஸ் ஆடும் விதவிதமாக டான்ஸ் ஆடும் அது இந்த குண்டூசி இந்த மாதிரி எல்லாம் பிடிப்பொடி ஐட்டங்களை வச்சிக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு கீழே அசைத்தோம்னா அல்லது இருந்தாலே இதை பக்கத்தில் கொண்டு போனாலே இது என்ன ஆகும் எந்திரிச்சு நிற்கிறதும் ஆடுறதுமாக இருக்குது அப்போ இந்த செய்கையை தூண்டுவது எது கிடையாது காந்தம் அது செயல்பாடற்று இருக்கிறது ஆனால் அந்த காந்தத்தின் புலன் வயப்பட்டதினால் என்ன பண்ணது இரும்புகள் செயல்பாட்டிற்கு வருகின்றன அதனுடைய செயல்பாட்டிற்கு காந்தம் என்று சொல்லக்கூடாது எப்படி சூரியன் காலையில் உதிக்கிறதுலேருந்து மாலை பொழுதிலேயே மறைகின்ற அவர் எந்த செயல்பாடும் செய்கிறது கிடையாது அவர் பாட்டை என்ன பண்ணிகிட்டே போகிறார் வான வீதியில் அவர் போயிட்டே இருக்கார் ஆனால் காலையில் அலாரத்தில் ஆரமிச்சு கோழி சேவல் பூரதுலேருந்து ஆடு மாடுகளை கத்துறதுலேருந்து மனுஷர்கள்லேருந்து அது மார்கடிமாக தான் நாம் பஜனைகளுக்கு சொல்கிறதுலேருந்து ஒரே வேலைகள் வேலைகள் விசில் சத்தம் வெல்லு சத்தம் எத்தனை அலாரங்கள் உண்டோ எத்தனை மணி சத்தம் உண்டோ அத்தனையும் எழுப்பி எல்லாரும் எதுக்கு ஈடுபடுத்துறாங்க உறங்காது எழுந்தரா ஏதென்ன பேர் உறக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுப்பி என்ன பண்ணுறோம் எல்லாரும் வேலை பார்க்குறோம் வேலை காட்டாமல் இருக்கவங்களுக்கு என்ன சொல்றோம் சோம்பேறினு பேர் மறுத்துறோம் அவங்களை இந்த உலகம் என்ன பண்ணுறது கிடையாது மதிப்பது கூட கிடையாது அப்போ மாலை இரவு வர்ற வரைக்கும் சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் இந்த செயல்பாடுகள் நடக்குதுன்னா சூரியன் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறது கிடையாது எந்த காரியத்திலையும் ஈடுபடுத்துறது கிடையாது ஆனால் சூரியன் வந்துட்டான்னா நாம் எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும் செயல்பாட்டுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயம் அதுபோல இந்த சைதன்யமாகிய என் என்னது செய்கையும் செய்திக்கையும் அற்றியிருக்கும் என் முன் பிரம்மமாகிய என் முன் ஆத்மாவாய் கூடஸ்த சைதன்யமாகி என் முன் என்னது எனக்கு என்ன கிடையாது செய்கை கிடையாது செய்திக்கை கிடையாது அங்கிருந்து சூரியன் ஆற்று பிறப்பிக்கிறது யாருக்கும் கிடையாது மற்றவங்களை வேலை செய்ய சொல்லி தூண்டுறதும் கிடையாது அவரும் எந்த வேலையும் செய்கிறதில்லை அவர் என்ன பண்ணுறார் ஆகாய ரீதியில் அவர் வாட்ட இருக்கார் சந்நிதி மாத்திரம் அப்படின்றார் அதுக்கு என்னென்னு பேர் சந்நிதி மாத்திரம் அது பஞ்சதசியில் அந்த தீப இதை தீபத்தை சொல்லுவாங்க இந்த மேடையில் நாடக மேடையில் இருக்கக்கூடிய நாடக தீபம் என்ன பண்ணுது அது எதுவும் செய்கிறது கிடையாது அந்த தீபம் பிரகாசமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு நாடகம் தொடங்குவதற்கு முன்னாடியும் அது பிரகாசமாக இருந்துச்சு நாடகம் நடக்கும் பொழுதும் அது பிரகாசித்து கொண்டிருந்தது நாடகம் உடைத்து அனைவரும் சென்ற பின்னாலும் அது பிரகாசமாக இருக்கிறது அந்த நாடகம் நடந்ததற்கு இந்த தீபஜோதி இல்லாவிட்டால் அவர்களால் என்ன பண்ணிருக்க முடியாது ஆனால் அந்த தீப ஜோதி அந்த நாடகத்தில் எந்த பங்கும் எடுக்கவில்லை அது எந்த வேலையும் அது செய்யலை அதுபோல் சந்நிதி மாத்திரம் அப்போ ஆத்ம சைதன்யமாகிய செய்கையும் செய்திக்கையும் அற்றிருக்கும் என் ஒரு ஜீவன் முக்தி ஞானி எந்த நிலையில் இருக்கிறார்னா தான் எதையும் செய்வதும் இல்லை எதையும் செய்திப்பதும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய எண்மும் செடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும் இந்த காந்தத்தில் கவரப்பட்ட துகள்கள் எப்படி இரும்பு துகளெல்லாம் சேட்டை செய்கின்றனவோ அதுபோல இந்த மனோவிருத்திகளெல்லாம் உலக விஷயங்களை நோக்கி செல்லும் பிராரத்த கர்மத்தை போகிப்பதற்காக உலக விஷயங்களை நோக்கி செல்லும் மனோவிருத்திகளெல்லாம் உள்ளே வருவதும் வெளியே போவதுமாக சேட்டை செய்கின்றன செடவான உலகம்னு சொன்னது ஜீவன் முக்கிய ஞானிய பொறுத்தளோட அவருடைய மனோவிருத்தி அதுவும் எந்த மனோபிருத்தி பிராரத்த கர்மத்தை போகிப்பதற்காக வெளிப்படும் மனோபிருத்தி அது செடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும் எல்லா வேலையும் நான் தான் நடத்துறது போல தெரியும் ஆனா நான் எப்படி இருக்கிறேன் காந்த சிலை மலை போல அசையாமல் இருக்கிறேன் சூரியனினுடைய சன்னிதி மாத்திரம் போல அசையாமல் இருக்கிறேன் நாடக தீபத்தை போல அசையாமல் இருக்கிறேன் சேட்டை செய்யும் மெய் கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானா மெய் கலந்த இந்திரிய விகா மெய்ன இந்த உடம்பு இந்திரியம்னா அதில் இருக்கக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்கள் விகாரங்கள்னால் அதில் அதில் விருத்தி மனோவிருத்தி வெளியே போய் என்ன பண்ணுது உலக விவகாரங்களில் ஈடுபடுகிறது அந்த விவகார விருத்திக்கும் விருத்தி தானாய் அப்போ ஒவ்வொரு விருத்தியும் வெளியே போகும் அந்த விருத்திக்கு ஒரு விருத்தி இருக்குது என்னது நான் சாட்சி மாத்திரமாக இருக்கிறேன் நான் கூடஸ்த ஆத்மாவாக இருக்கிறேன் நான் ஏதனைத்தையும் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் ஏதனைத்தையும் கண்டுகொண்டே இருக்கிறேன் அதில் தான் இந்த போட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு ஒன்று நம்பர் ஒன்று என்ன போட்டிருக்கு அக்செப்ட் எவ்ரித்திங் அப்புறம் மேலே மூணு வந்து Keeps, nothing, reflects everything. If we study it, it's a good thing to say. What does it say? It's not a good thing. It's not a good thing. It's not a good thing. Keeps everything, rejects nothing. That's a good thing. What is it? Accept. கண்ணாடி போல என்ன பண்ணிக்கிறது பிரதிபலிக்கிறது எதையுமே தன்னிடத்தில் என்ன பண்ணிக்கிறது வைத்துக் கொள்வது கிடையாது அந்த விருத்தி போறத இந்த கேமரா சிசிடிவி கேமரா மாதிரி என்ன பண்றது கிடையாது ரெக்கார்ட் பண்றது கிடையாது மற்றவர்களுக்கெல்லாம் இறைவன் போட்டு விட்ட அந்த சிசிடி கேமரா இருக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆன் அது அதை எப்படியோ ஆன் பண்ணி விட்டுட்டார் ஆஃப் பண்ண தெரில ஆனால் யானை அந்த சுவிட்சை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டார் ஆஃப் பண்ணிட்டார் அதனால் அவருக்கு ரெக்கார்டே இல்லாமல் போச்சு அவருடைய லைஃப் ரெக்கார்டே இங்கே காணாமல் தொலைஞ்சி போச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் அவரை என்னென்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜீவன் முக்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நமக்கு அப்படி இல்லை இந்த வீடியோ கேமரா இருக்க அதில் கூட ரெண்டு விஷயம்தான் ரெக்கார்ட் ஆகுது என்னென்ன ஒன்று டூமென்ஷனல் டூ டைமென்ஷ்னல் வேர்ல்டு தான் ரெக்கார்ட் ஆகுது ஒரு ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயமாக தான் அது ரெக்கார்ட் ஆகுது இன்னொன்று ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது ரெண்டு ஒன்று எனது ரூபம் வர்ணம் ரெக்கார்டாகுது இன்னொன்று சப்தம் ரெக்கார்ட் ஆகுது ஆனால் இறைவன் கொடுத்துருக்குற நம்மகிட்ட கொடுத்துருக்க கேமராவுக்கு எத்தனை ரெக்கார்டிங் இருக்குது அஞ்சு ரெக்கார்டிங் இருக்குது மற்ற மூணு ரெக்கார்டிங் இந்த உலகத்தில் என்ன கண்டுபிடிக்கவே இல்லை சவுண்டு ரெண்டு ஒளி ஒளி ரெண்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மீதி மூணு ரெக்கார்டிங் நம்மக்கிட்ட அவைலபுளாக இல்லை அப்போ இந்த ஒரு கேமராவை சுமந்து கொண்டு இந்த ஐந்து விதமான ரெக்கார்டிங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கொண்டு உள்ளேயே ஒரு லேப் வேறு வச்சுருக்கோம் ப்ராசஸிங் லேப் உடனே அதை வந்து என்னது ஃபைலில் அடுக்கி வைக்கிறதும் தேவைப்படும் பொழுது ரெஃபர் ஃபோல்டர் வைஸாக போட்டு உடனே உடனே கிராஸ் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறது எல்லா வசதிகளோட சகல வசதிகளோட ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் மைண்டு உள்ள இருக்குது கடவுள் கொடுத்துருக்குறான் இப்போ இதுக்குள்ளே போனவன் இதை இந்த ரெக்கார்டிங் தேட்டரை ஆஃப் பண்ணிட்டு இவனால் என்ன பண்ண முடியல விடுஞ்செந்திரிச்சா அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே தான் போகிறான் அடைஞ்சாலும் அந்த ரெக்கார்டிங் தேட்டர் தான் படுத்து அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே அவனால் வந்து நிம்மதியாக இருக்க வழி தெரில ஞானி என்ன பண்ணுறாரு அவர் தீரன் தீரராய் பிரம்மவித்தாய் கட்டமைப்படைசொழுது கஷ்டித் தீராகா யாரோ ஒரு தீரன் அதை என்ன பண்ணிடறான் அதை சுவிட்சை பார்த்து ஆஃப் பண்ணிட்டான் அந்த கேமரா இப்போ ஒர்க் பண்ணுறதில்லை அவன் எப்போ ஆஃப் பண்ணானோ ஒரு டைட்டில் கொடுக்கப்படுது என்ன டைட்டில் ஜீவன் அவனுக்கு இனி அவனுடைய வாழ்க்கையை பற்றிய ரெக்கார்டு இல்லவே இல்லை முடிஞ்சு ஒன் சென்றால் அதை டெலிட் இனி ரெக்கார்டும் பண்ண வேண்டியது இல்லை இப்ப ஓடிட்டு இருக்கேன் சாமி அது இப்ப இந்த கேமரா வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்க ஆன் பண்ணி விட்டது அந்த ஃபைல் மட்டும் என்ன ஓடி என்ன போயிரும் அது மட்டும் முடிஞ்சு அப்ப செய்கையும் செய்திக்கையும் அச்சிருக்கும் என் முன் உலகம் எல்லாம் சேட்டை செய்யும் மெய் கலந்த இந்த விருத்தி தானாம் இந்த புறப்படக்கூடிய மனோவிருத்தி மனோவிருத்தி வந்து கண் வழியா நேத்திரம் வழியா மட்டும் போது நினைச்சிடக்கூடாது அஞ்சு இந்திரியங்கள் வழியாவும் விருத்தி என்ன பண்ணுது புறப்பாடு இருக்கு அப்படி போயிட்டு போயிட்டு விவகார விருத்திக்கும் விரு தானாம் எல்லா விருத்திலையும் ஒரு விருத்தி காமனா இருக்கு என்னது ஒரு விருத்தி என்னது நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் சைதன்யமாக இருக்கிறேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் இதை இந்த போகக்கூடிய இந்த என்ன ரெக்கார்டிங் நடக்குதே அந்த ரெக்கார்டிங் எல்லாத்துக்கும் நான் எப்படி இருக்கிறேன் காட்சியாக இருக்கிறேன் மற்றவங்க அஞ்ஞானியினுடைய ரெக்கார்டிங்கில் என்ன இருக்குது அந்த அதுக்குள்ள இப்போ தான் சன் டிவி ராஜ் டிவி எந்த டிவி போட்டாலும் டிவி ஓடுறப்பே அதில் என்ன சிம்பிளும் சேர்ந்தே வருது அந்த டிவிக்காரனுடைய சிம்பிளும் சேர்ந்தே வருது அதை யாராவது ரீ ரெக்கார்டிங் பண்ணால் தெரிஞ்சு போயிரும் யாருடைய ரெக்கார்டிங்னு தெரிஞ்சு போயிடும் பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே ஒரு லவம் போட்டுக்கிட்டே வர்றான் இப்போ புதுசா இப்போ வர்றதுக்குள்ள என்னன்னா உள்ள படம் ஓடுற இடத்துலயே ராஜ டிவின்னு எழுத்தும் தெரியும் அதுவும் சேர்த்து போடுறேன் ஏன்னா அவ்வளவு காப்பி பண்ணிடுறாங்க போல் அஞ்ஞானியினுடைய ரெக்கார்டிங் இது எப்படி இருக்கும்னா எல்லாத்துலேயும் ஆபாச ஜீவன் சரியா அவனுடைய அடையாளத்தை பதிச்சு வச்சிருப்பான் யானையினுடைய ரெக்கார்டிங்ல அந்த அடையாளம் எதுவுமே இருக்காது அதை எடுத்து பார்த்தா அந்த ஃபைல்ல பேர்லாத பூச்சி பேர் இல்லாத பூச்சியை வச்சு என்ன பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு கொலகாரன் கொள்ளைக்காரன் அவனுக்கு கேஸு பல கேஸ் இருக்குது அவனுக்கு திருடு எல்லா கேஸும் ஃபைல் பண்ணி அடுக்கடிக்க வச்சுருக்காங்க இப்போ என்னாச்சு அந்த திருட செத்து போயிட்டான் அந்த கொள்ளைகாரன் செத்து போயிட்டான் இப்போ அந்த கேஸ் ஃபைலில் என்ன பண்ணுறது ஒட்டு என்ன பண்ணுறது க்ளோஸ் பண்ணிடணும் அதுபோல் இந்த அஞ்ஞானியாக இருந்த ஒரு சாதகன் ஜீவன் முக்தன் ஆகும் பொழுது அவனுடைய அடையாளத்தை முற்றிலுமாக என்ன பண்ணிட்டான் இழந்து விட்டான் தொலைத்து விட்டான் அதனால் அவன் மேலே போடப்பட்டிருக்க சஞ்சித கர்மன்ற கேஸ் பயிலெல்லாம் என்ன ஆகிடுச்சிப்ப சுத்தமாக ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாமல் போச்சு ஒன்றும் பண்ண முடியாது இனி கொஞ்சம் இருக்க ரெக்கார்டிங்கும் அதை வச்சும் யாரும் ஒன்றும் கிளைம் பண்ணவும் முடியாது அதை கேஸ் போடவும் முடியாது மெய்கலந்த இந்திரிய விகாரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானாம் அப்ப நம்முடைய பிராரத்த கர்மத்துல மேற்கொண்டு ஆகாமிய கர்மம் வராமல் காத்து கொள்ள என்றால் ஒவ்வொரு விருத்திக்கும் ஒரு விருத்தி இருக்கணும் சப்ளிமேஷன் அந்த என்ன சப்ளிமேஷன் இது அது வந்து நல்லதுன்னு சொல்லக்கூடாது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது நம் மனதில் இழக்கூடிய விருத்தியை நல்லதுன்னு சொல்லக்கூடாது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது ரெண்டுமே ரெண்டு கமெண்டும் அடிக்காமல் நியூட்ரல்ல இருக்கிறதுக்கு தான் என்னது விருத்தி தானாய் விவகார விருத்திக்கும் விருத்தி தானாய் மெய் கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் இங்கே மெய் கலந்த மெய் கலந்த சமாதி அப்படின்னா மெயின்றது இங்கே வந்து வஸ்து பிரம்மம் முதல்ல சொன்ன மெய் கலந்தன்றது என்னது இந்த மெய் வந்து என்னது சமாதிக்கும் சாட்சியே தான் இந்த சமாதி இப்ப சமாதி அவஸ்தை அதாவது ஒருத்தர் விவகாரத்துக்குள்ள ஈடுபடுற மகானும் இருக்கிறார் ஜீவன் இருக்கிறார் சமாதி அவஸ்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் முக்தன் அவருக்கு பிராரத்தம் கர்மத்துல ஈடுபடுறது இவருக்கு பிராரத்தம் சமாதியிலே இருக்கிறது இப்ப சமாதியில இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனாய் இருந்தாலும் என்ன பண்றாரு இந்த சமாதி அவஸ்தைக்கும் நான் எதுவாக இருக்கிறேன் சாட்சியாக இருக்கிறேன் அங்கேயும் புரிஞ்சிடற சாட்சியே நான் வெயில் போல் என்று உரைத்தவனை வெயில்னு கொண்டு கொண்டு வந்துட்டார் என்ன என்ன எடுத்துக்காட்டு வந்துருச்சு சூரியன் எப்படி இருக்கிறாரோ அது சூரியன் சகலத்தையும் ஆட்டி படைக்கிறான் எப்படி ஆட்டி படைப்பதில்லை இதை செய் இதை செய்யும் தூண்டி விடுறது அவர் வந்து ராஜா வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்ட அந்த நாட்டு நடப்பு சபை தானாக நடந்து ராஜா மட்டும் சிம்மாசனத்தில் இல்லை ஒரே கந்தரகோலம் ஆயிடும் அடிதடி சண்டை பிரச்சனை யார் எதை செய்கிறது அப்போ இங்கே உள்ள ஒரு ராஜா இருக்கிறார் யார் சைத்தன்யம் சச்சித்தானந்தம் கூடஸ்த சைத்தன்யம் அது இருக்குது அதனுடைய பிரசன்ஸில் எல்லாம் அதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரசன்ஸை மறந்துட்டு கூடஸ்தைதன்யத்தை மறந்து விட்டு ஜீவாத்மா கையில் குரங்கு கொடுத்துட்டோம்னா குரங்கு என்ன பாடுபடுத்தும் இருக்கிறவங்களையெல்லாம் கரைச்சல் பண்ணி குட்டிகளாட்டாக பண்ணிடும் ஆதாச ஜீவன் கையில் எதை கொடுத்துடக்கூடாது குச்சியை கொடுத்துடக்கூடாது ஞார் கையில் தான் அந்த குச்சி இருக்கணும் சைதன்யத்து கையில இருக்கும் குரங்காட்டி கொஞ்ச நேரம் படுத்து அசந்துட்டான் அவன் கையில் ஒரு குச்சி வச்சுனா குரங்க ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த குச்சி இப்போ யார் கையில் சிக்கிருச்சு குரங்கு கையில் சிக்கிருச்சு முடுமா என்ன பண்ணோம் என்ன நினைச்சதெல்லாம் பண்ணோம் திரும்பி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள ரொம்ப பாடாயும் அது ஓலை இந்த ஈஸ்வரனை சொல்றப்ப அவன் வந்து மாயையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவன் ஈஸ்வரன் ஆனா அவிதையின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவன் ஜீவன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு மாயையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன் அதை வேணும்னா அந்த குச்சியை எடுப்பான் இல்லைன்னா வச்சிருப்பான் அவனுக்கு வேணும்னா அவதாரம் எடுத்துக்கிறான் வேணாட்டம் பேசாமுக்காது ஆனா அவிதையின் வசப்பட்டவன் அவிதை பார்த்து இவனை மிரட்டுது ஜீவனை மிரட்டுது அப்ப மெல்ல அவன் எதுவா மாறினும் தன் மாயையை தன் வசப்படுத்தியவனாக மாறிவிட வேண்டும் அவித்தியை நீக்கியவனாகவும் மாயையை தன் வசப்படுத்தியவனாகவும் மாறிவிட வேண்டும் அதுக்கு என்ன பாவனை சாட்சி பாவனை மெய் கலந்த எந்திரிய விகாரரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானாய் சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில்வோல் என்று விபு வெயில் என்று விபு விபு அப்படின்றதுக்கு பறந்து எல்லையற்று பறந்து கிடக்கக்கூடிய ஒன்று விபுக்கு எடுத்துக்காட்டு ஆகாயத்துக்கு இன்னொரு பேர் விபு பறந்தது எல்லையற்றது வரையற்றது அப்போ மர்த்தன் மா கர்த்தன் எப்படிப்பட்டவராக இருக்கிறான் இந்த மா கர்த்தன் எப்படிப்பட்டவர்னா ஒரே வரியில் சொல்லணும்னா மெய் கலந்த இந்திரிய விகார ரூப விருத்தி விவகார விருத்திக்கும் விருத்தி தானாய் சரி இன்னொரு வகையான கர்மம் இருக்கு சமாதிற்றும் கர்மம் சமாதிக்கும் சாட்சியே நான் ரெண்டுக்குமே எப்படி இருக்கிறாரு அப்ப இவர் கர்மத்துல ஈடுபடுறாரு ஈடுபட்டாலும் அதுல ஒரு விருத்தி என்ன எப்படி இருக்குது ஒரு லேபிள் அதுல ஒரு லேபிள் இருக்குது லேபிள் இல்லாத லேபிள் மற்றதுல எல்லாம் ஜீவபாவடை நான் ஜீவாத்மா என்ற லேபிள் இருக்குது இவருடைய இடங்கள் ஒரு வித்தியாசமா இருக்குது என்னது நான் சைதன்யம் சைதன்யத்துக்கு நாமமும் கிடையாது ரூபமும் கிடையாது நெய் சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் போல் என்று உரைத்தவனை விபு மா கர்த்தன் அடுத்ததாக ரெண்டு பேர் இருக்காங்க என்னது மா போகி மா தியாகி அருசுவையின் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் பத்தியம் பத்தியம் என ஊணாய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினரை காட்டுத்தீவோள் போகங்கள் புசிப்பவன் மாபோகியாகும் அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிகச் செயல்வோள் சித்தம் வெறிதிருக்கும் அவனே மாத்தியாகி ஆவன் விரதம் இம்மூன்றும் உடையவரே வீடுளோரே இங்க ரெண்டு வந்துருச்சு மாபோகி வந்துருச்சு மா தியாகி வந்துருச்சு அருசுவையின் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியம் என ஊம் ஆய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினதை காட்டுத்தீவோல் போகங்கள் புசிப்பவன் மாபோகி ஆகும் இங்க எந்த இந்திரியத்துக்கு மாத்திரம் ஓமானமா காட்டியிருக்காங்க ியக்கு மட்டும்புதான் கரெக்டா சொல்ற தத்துவ உழைக்கப்படத்துல சொல்லிட்டார் என்ன சொன்னாரு வரண்வரியான் வருட்ட யானைக்கு சொல்றப்ப இந்த விஷயம் சொல்லிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறாரு தேக சஞ்சாரம் நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் அப்படின்ட்டாங்க தேக சஞ்சாரம்னா என்ன சரீரத்துக்கு என்ன தேவை சொல்லு விசர்ஜனம் வேறு ஒன்றும் ஒரு சமாதி அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு மகானுக்கு தேக சஞ்சாரன்றது என்னதான் இருக்கும்னா பசி எடுத்தால் எந்திரிச்சு சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மழை ஜலம் கழிக்கிறோம்னா போகணும் இது ரெண்டை தவிர அவருக்கு வேற டியூட்டியே கிடையாது விரும்புனா குளிச்சிக்கலாம் இல்லைன்னா உட்காந்துக்கிறோம் அவர் பாட்டு எங்கே உட்காந்துருக்கு அவருக்கு சாப்பாடும் அதிகமாக இல்லாததுனால வேற எந்த கர்மங்களும் ஈடுபடாதனால அவருடைய உடம்பு எதுவும் எதுவும் அடிக்காது முதல்ல ஆக்கமும் அடிக்காது அதனால் குளிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படி யாரும் இருந்துடாதீங்க நானும் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க நம்மளை இப்படி சண்டைக்கு ரெண்டுறாங்க இப்ப என்னன்னா அவர் அந்த தவமையற்ற கூடியவர் அதாவது சதா சமாதி அவஸ்தையில் இருக்கக்கூடிய வரண் நிலையில் உள்ள ஒரு ஞானிக்கு வரண் வரியான் வருடன்னு சொல்றோம்ல வரண் வரியான் அஹ் நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு தேக சஞ்சாரம் என்பது எது வரைக்கும் தான் உணவு உண்பதும் விசர்ஜனங்கள் மலஜலங்களை கழிப்பதும் தான் அவர்களுக்கு ரொம்ப அதிகப்படியான வேலை மற்ற வேலைகள் அவர்களுக்கு எதுவும் கிடையாது அதனாலதான் இப்ப மா மா இது மா கர்த்தன் சொன்னாங்கல்ல அது யாரை பற்றிய குறிப்பு என்று சொன்னால் பிரம்மவித்து ஞானிகளுக்குரிய குறிப்பு இப்போ சொல்றது யாருக்குரிய குறிப்பு வரண் வரியான் ஞானிகளுக்குரிய குறிப்பு அதனாலதான் எந்த எதை கொண்டாந்து கொடுத்துட்டாங்கப்ப அறுசுவையின் ஏன் இங்க வந்துருச்சுன்னு யோசனை வந்து இப்ப சாப்பாடு விஷயம் ஏன் எங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தவத்தை கொஞ்சம் கழிச்சுட்டு தானே போகிறாங்க சமாதி அவஸ்திலருந்து கொஞ்சம் களைக்கப்பட்டு அந்த அசனாயா பிபாசா பசி தாகத்துக்காக போகிறாங்க போற எங்கள் தென்படுதோ தென்படுற நபர்கிட்டையோ வீட்லேயோ போய் அம்மா தாயை பிக்சை போடம்மா பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்க போகிறாங்க அப்போ ஒரு கேட்டு பார்ப்பாங்க போ நா நாளைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா அடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பாடு இப்போதான் தயார் ஆகிட்டு இருக்க உட்காருன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இவருக்கு நேரம் இல்லை அடுத்த வீட்டுக்கு போவார் ஆக எத்தனை வீடுக்கு தான் போவார் அஞ்சு வீடு கணக்கு இல்லையே யார் எக்ஸ்ட் பண்ணது மூணு சொன்னாங்க ரெண்டு எக்ஸன் பண்ணிட்டாங்களே சரி அப்போ அடுத்து இன்னொரு வீட்டுக்கும் போவார் போனா அவங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொடுத்த சாப்பாடு என்னன்னு என்ன பண்றது கிடையாது ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் இல்லை ஏன் மனமானது எதில இழு ஈர்க்கப்பட்டிருக்கு சமாதி அவஸ்தையிலேயே எப்படி இந்த உலக ஜாகிரி வஸ்துக்களை மயங்கிய அந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ற நேரம் வந்துருச்சுன்னா அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியா அப்ப என்ன அந்த அதை அனுபவிப்பதற்காக அவன் அதுக்கு அந்த பழக்கத்திற்கு அடிமையாயிருந்ததுனால இந்த சமாதி அவஸ்தை பழக்கப்பட்ட அந்த ஜீவன் முக்த அதை விட்டு வெளியே வரதே ரொம்ப கடினம் அவ்வளோ ஈஸியாக வெளியே வர்றவருக்கு தோணாது ஏன்னா இதில் என்ன இருக்குது ஆனாலும் இந்த தேகம் என்ன பண்ணிட்டுருக்கு அவரை போய் இந்த தேக சஞ்சாரத்திற்காக கட்டாயப்படுத்தி அவர் வெளியே வந்து வர வச்சிருச்சு பசிதாக அப்போ வந்ததுனால ஏதோ அதை அதை திருப்திப்படுத்துறதுக்கு உள்ள எதையாவது போட்டு விடணும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அறுசுவையின் குணம் குற்றம் சாப்பாடு நேற்று சாப்பாடா இன்றைக்கி சாப்பாடா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சூடாக போட்டிருக்கா ஆரி போட்டிருக்கா நேரம் இல்லை என்னென்ன சுவை அதில் கலந்துருக்குது ஆராய்ச்சி பண்ண நேரம் அது சுத்தமாக சமைச்சாங்களா சுத்தம் இல்லாமல் சமைச்சாங்களா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியாது அதில் கல் பொறிக்கிட்டுருக்க நேரம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியம் இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிறாரா அதெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ஊம் ஆய்ந்திடா ஊன்னா உணவு என்னை மலையாளத்தில் ஊன்றதுக்கு உணவு ஊம் ஆய்ந்திடாமல் அது ஆராய்ச்சிகம் நல்ல வீடுகளில் பெரியவங்க என்னன்னு சொல்கிறாங்க சாப்பாட்டை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாப்பாடு வச்சுட்டா அதை வந்து பார்க்கக்கூடாது மோந்து பார்க்கக்கூடாது அதை என்ன பண்ணிடணும் அதை அண்ணன் அன்னலக்ஷ்மியாக நினச்சி அதை வந்து அதை பிரார்த்தனை செய்து சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வீடுகள்லேயும் இன்றைக்கும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஞானிகளுக்கு அது இறைவனுடைய பிரசாதம் இறைவன் கொடுத்துருக்குறா உள்ள போட்ட அவருக்கு அன்னைக்கு அது கிடைக்கிறோம் இருக்கு வாங்கி என்ன பண்ணிடுறாரு சாப்பிட்றாரு நான் சாப்பிட்றேன் எண்ணம் இல்லாமலே சாப்பிட்றேன் எதுக்கு வெளியே வந்தாங்க அந்த தேகம் அது அதனுடைய இதை கேட்குது என்னை இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்கியே அப்போ எனக்கு எதாவது கொடுத்தா நான் உட்கார்ந்து சொல்லி என்ன பண்ணுறேன் தேகம் வந்து அவங்களை இழுத்து கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிது பிக்ஷா இன்னைக்கும் நம்ம சன்னியாசிகள் வீடுகளில் போய் சாப்பிட போகிறத வீட்டுக்கு சாப்பிட வரேன் விருந்துக்கு வரேன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் பிக்ஷைக்கு வரேன்னு தான் சொல்லணும் அதனால முதலே ஃபோன் பண்ணி என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாம் சொல்லி கவரும் வேணும் நானெலாம் யாராவது வீட்டுக்கு வந்தாலும் கவர் வாங்காமல் வரமாட்டேன் அப்போ போகிற பயண செலவு காசு கொடுக்கணும்ல அப்போ இப்படி இன்றைக்கி மாடர்ன் உலகம் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் அவங்க தவம் பண்ற இடத்துல இருந்து வெளியே வரணும்னா ஏதோ ஒரு கிராமம் எங்க அங்க என்ன சாப்பாடு இருக்கோ இல்லையோ தெரியாது கேட்பாங்க ஒரு மூணு பேரு அதுக்கு மேலே கேட்டும் கொடுக்கலன்னா அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இல்லை சாப்பாடு இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறவன் பட்டினத்தார் பார்த்தீங்கல்ல என்ன சொல்றாங்க ஒரு வீட்டுல அப்படி சாப்பாடு கேட்கறப்ப என்ன பண்ணிட்டாங்க அடிச்சு போட்டாங்க இல்லையா கை கை தட்டி ஏதோ கூப்பிட்டுருக்காரு கை கட்டினதை யாரோ பெண் பிள்ளையை பார்த்து தான் அவர் கை தட்டி கூப்பிட்டாரு கேலி பண்ணுறாருன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்போ இனிமேல் அதுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் உணவுக்காக கூட நான் எங்கும் உணவு என்னை தேடி வரட்டும் சொல்லி ஒரே இடத்துல அமர்ந்துட்டார் அடுத்த ஸ்டேஜுக்கு வரநிலையிலிருந்து மரியான நிலைக்கு மாறிடுறான் அடுத்த நிலைக்கு போயிடுறான் புரியுதான் அப்போ இந்த உணவு விஷயம் வரண் ஞானியும் வரியான் ஞானிக்கும் ரெண்டு பேருக்கும் இந்த ஜீவன முத்திரல் ரெண்டு பேருக்கும் கட்டாயமா அதனால தான் இந்த இடத்துல இதை கொண்டு வச்சிருக்காரு பொறுமையுடன் கெட்டினதை காட்டு தீபோல் ஆய்ந்துடாமல் பொறுமையுடன் திதிக்ஷை அதிகாரித்துவத்தில் திதிக்ஷை வந்து நாம் கட்டாயமா பிராக்டிஸ் பண்ணுறோம் வழக்கப்படுத்துகிறோம் இங்கே திதிக்ஷை வந்து இயல்பாயிடுச்சு நம்ம இந்த வேதாந்த படிக்க வர்றதுக்கு முன்னாடி அதிகாரியா இருக்கிறப்ப பிதிச்சு பண்ணோம் பொறுமையை பழக்கப்படுத்தணும் பொறுத்துக்கொள்றது இங்க பொறுத்து கொள்ளுதல் என்பது என்ன ஆயிடுச்சு அவருடைய இயல்பாகவே மாறிவிட்டது பொறுமையுடன் என்னது அவங்க என்ன சாப்பாடு போட்டிருந்தாலும் எந்த வகையில சாப்பாடு போட்டிருந்தாலும் அதை பொறுமையுடன் கிட்டினதை காட்டுத்தீ போல் மோகங்கள் புசிப்பவன் காட்டுத்தீ என்ன பண்ணோம் அங்க இருக்கக்கூடிய மரம் சந்தன மரமா தேக்கு மரமா எட்டி மரமா அதுல எந்த மரமா இருந்தாலும் அதை என்ன பண்ணிடணும் ஆயிரம் வருஷம் வளர்ந்த மரம் ஐநூறு வருஷம் வளர்ந்த மரம்லாம் பார்க்காது எல்லாத்தையும் ஒரு சேர எரித்து சாம்பலாக்கிவிடும் அது போல அந்த அவர்களுக்கு கிடைத்த உணவை அப்படியே என்ன பண்றாங்க உள்ளே போட்டு போகங்கள் புசிப்பவன் இப்போ இதுக்கு மேலே மற்ற நாலு இந்திரியங்களை பத்தி இங்கே சொல்லலை அப்படி நாலு இந்திரியங்களை எடுத்துக்கலாமா இது வந்து ரசனே இந்திரியத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் மற்ற நாலு இந்திரியங்களை எடுத்துக்கலாமா என்ன சத்தனேஜான தப்பா கேட்டன மற்ற நாலு இந்திரியங்களுக்கு அவருக்கு வேலையே இல்லை ஏன் அவரு உலக விஷயங்களை போய் பார்க்க ஏன்னா இந்த இந்த மாகி நிலையில இருக்கக்கூடிய அந்த தவ ஸ்வேஷ்டர் வரண் வரியான் நிலையில் இருப்பதனால இந்த உலக விஷயங்களை பார்க்குற வேலை இல்லை அதில் அங்கே பேசுகிற கேட்குற வேலை இல்லை ஸ்பர்சமான வேலை இல்லை மூக்கு வேலை இல்லை அதனால் அந்த இந்திரியங்களுக்கு அங்கே என்ன அங்கே வந்து எந்த விதமான கருமங்களும் இல்லை அதனால் இருக்கிறது எது மாத்தம் தான் இப்போ தேக சஞ்சார நீத்தமாக இருக்கிறதுனால ரசனேந்திரியத்துக்கு மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டார் ஒன்றும் கொடுக்காமல் வச்சிருக்கனால மற்ற நாள் இருந்திரியும் எல்லா ஷட்டரையும் மூடிருச்சு இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டார் எல்லா ஷட்டரும் ஒன்று மட்டும் திறந்துருக்கு எதுக்கு போஜனத்துக்கு மட்டும் அதுவும் படக்குன்னு வாங்கி காட்டுத்தீ போல மூணு தடவை அள்ளி உள்ளே போட்டுருவார் வயிறு நினச்சி அங்கேயே தண்ணி அள்ளி என்ன பண்ணிடுறாரு துருவன் கதை பாகவத மகாபுராணத்தில் துருவன் கதை மிக அருமையாக சொல்லுவாங்க அவரு தன்னுடைய என்னது சிற்றந்தையனுடைய மகன் தன்னுடைய தம்பி அப்பா மாடியில விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து தானும் விளையாடுறான் விளையாட போன ஆ சின்ன அத்தாக்காரி என்ன பண்றா அவனை பிடிச்சி இழுத்து போட்டுட்டு நீ போய் நாராயண நோக்கி தபம் பண்ணிட்டு வா அப்புறம் அப்பா மாடியில விளையாடுன்னு சொல்லி அவள் வந்து ஒரே இது பண்ற சின்ன குழந்தை அம்மா கிட்ட போய் போனோம்னா நம்ம நிலைமை தாண்டா இருக்கு ராஜா அப்பா வந்து சின்னம்மா இதில் மயக்கத்தில் இருக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாதடா நீ வேணா காட்டுக்கு போடான்னு சொல்கிறா அப்போ காட்டுக்கு போகிற தயாராகிட்டான் அப்புறம் அம்மா அழுகிறா ஐயோ காட்டுக்கு போகிறது அவ்வளோ லேசு இல்லைடா கண்ணே நீ ரொம்ப சின்ன குழந்தை அஞ்சு வயசு அப்படின்னு சொன்னால் இல்லைம்மா நான் போய்தான் ஆவேன் என்னடா பண்ண போகிறேன்னு தவம் பண்ணணும் தவம் பண்ணி என்னடா செய்ய போகிறேன் நாராயணனை சாட்சாத் காரம் பண்ணணும் நாராயணன் பார்த்து நான் வரம் கேட்கணும் என்ன வரம் கேட்கணும் எங்கள் அப்பா உடையில நான் விளையாது கிளம்பிட்டான் கிளம்பனா எல்லாத்தையும் என்னது ஒரு துறவிக்குரிய லட்சணங்கள் என்னென்ன உண்டோ காவி வஸ்திரத்தை கட்டிக்கிட்டான் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டான்னு கிளம்பிட்டான் அதுக்கு அந்த குழந்தைக்கு துறவரம்னா என்னென்னு தெரியாது ஆனால் துறவரம் எல்லார்ட்டையும் கேட்டு அது மாதிரி வந்துட்டான் வந்த நார் பேர் குறுக்காட்டார் ஊர் ஊர் மக்கள்லாம் அழுது வழி அனுப்புறாங்க யார் கேட்க மாட்டேன் அம்மா விளையாட்டா சொன்னா அவ அவள் பிடிச்சி நிறுத்தி பார்க்கற முடியலை நாரதர் கடைசியில் காட்டுக்குள்ளே போகிறப்ப தடுத்து பார்க்குறாரு என்னடா பண்ண போகிற நான் தவம் பண்ண போகிறேன் யாரடா நாராயணனா பார்க்கும் ஆ நாராயண் நானே கூப்பிட்டு வர சொல்கிறேன் நீ கேட்டுக்கோன நீ கூப்பிட்டு வர நானே தவம் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன்ட்டான் இல்லை உள்ள காட்டுக்குள்ளே நீ போனால் கொடிய விலங்குகள்லாம் இருக்கும் உன்னால் முடியாதுடா பச்சை குழந்தை பிஞ்சு அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன்ட்டான் இவருடைய இந்த உறுதியை பார்த்தோன்ன நார நாரதரே என்ன பண்ணிட்டாரு அவருக்கே சார் நம்ம பண்ணதெல்லாம் ஒரு தவமா அப்படின்னு இவன் போகிற உறுதி அப்படி இருக்குது போய் அந்த மரங்களுடைய குகைகளுக்குள்ளே இருக்கிறான் ஒரு ஒரு மாத காலம் என்ன பண்ணுறான் பசிச்சா மட்டும் வெளியே வருவான் வெளியே வந்து அங்கே பழங்கள் ஏதாவது இருக்கிறது மட்டும் சாப்பிட்டுட்டு தவத்துக்கு போயிடுவான் இன்னொரு மாத காலம் வந்து பழங்களை பிறக்கிறதுக்கு நேரம் இல்லை என்னது என்ன பண்ணுறான் இலைச்சருகுகளெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிறான் தண்ணியை குடிச்சிக்கிறான் தண்ணி அங்கே நீரோடையில் ஏதோ ஓடும் இன்னொரு மாதம் தவம் கடுமையாக கூடிக்கிட்டு இருக்கு இதில் தேவாதி தேவேந்திரன் எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான் இவனுடைய விரதத்தை எப்படியாவது இவனுடைய தவத்தை எப்படியாவது நாம கலைச்சிடணும்னு சொல்லி அவனால் முடிந்த வருணன் அக்னி வாயு எல்லாரும் என்ன பண்றான் அவரவர்களை ஏவல் செய்து அதை என்ன பண்ண முடியுமோ தடுத்து நிறுத்துறதுக்கு பாருங்க அவனுடைய தவத்தை யாரும் கலைக்க முடியல அடுத்து மூணாவது மாசம் வெளியே வர்றான் பசிக்காக வந்த பழங்களை சாப்பிட்றதுக்கும் நேரம் இல்லை இலைச்சருகுகளை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை தண்ணியை மட்டும் அள்ளி முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறான் இன்னொரு மாதம் வெளியே வர்றான் தண்ணியை குடிக்கிறதுக்கும் நேரம் இல்லை சுவாசத்தை மாத்திரம் ஒரு பிராணக்காற்றை மாத்திரம் உள்ளே உறிஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு திரும்ப தவத்துக்கு போயிடும் இன்னொரு மாதம் வெளியவே வரலை சமாதி முழுமையாக கை விட்டது தேவலோகமே ஆடிப்போச்சு நாராயணன் சாட்சாத் முன்னாடியே வந்துட்டார் அவரு இவன் நினைச்ச மாதிரி நாராயணனாவே வந்துட்டார் ஏன்னா ஆள் மாறி வந்து அப்புறம் சந்தேகப்படுவார் ஆமா அந்த சதுர்புஜனாக அந்த இருக்கு இல்லையா தண்டாயுத பாணியாக சங்கு சக்கரதாரியாக வந்து காட்சி கொடுக்கிறார் கண்ணை திறந்து பார்க்குறது குழந்தை கண்ணுக்கு கண்ணுக்குள்ள வச்சு மணக்கண்ணுக்குள்ள வச்சு உபாசனை செய்த அந்த நாராயணன் இப்ப மணக்கண்ணில் காணான் இப்ப எங்க இருக்கிறாரு நாராயணன் வெளிய வந்துட்டார் சத்தம் கேட்கறது குழந்தாய் துருவா என்னுடைய தவத்தை மெச்சிறேன் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்ல எங்க இருக்க எங்க இருக்கேன்னு கண்ணை மூடிட்டே கேக்குறான் கண்ணை திறந்து பாருணும் எடுத்தாப்புல அந்த மனக்கண்ட எந்த ஒரு தெய்வத்தை வைத்து உபாசனை செய்தாலும் அந்த தெய்வம் சாட்சா்காரமாக நேரா இருக்குது ஒரே சந்தோஷம் தாங்க முடியல குழந்தைக்கு என்ன தெரியும் விளையாடத்தான் தெரியும் அந்த நாராயணன தனக்கு விளையாட கிடைத்த ஒரு நபர் போல ஆனந்த பரவசப்பட்டு அவரை தொட்டு தொட்டு பாக்குறா துணியை தொட்டு பார்க்குறான் அந்த இந்த அவனுடைய கையில் வச்சுருக்கிறது அவன் சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு வரான் அப்போ அவருக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு நம்மளை சின்ன பையனை ஆக்கிறான் போல் கேட்டான் தம்பி நீ என்ன வரன்னு கேட்குறியோ அதை கேளு நான் போகணும் அப்படின்னு என்ன வர கேட்கறதுக்கு நீங்கள் தான் வந்துட்டீங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம் வாங்க அவ்வளோதான் அப்படியெல்லாம் ஆகாது நீ சங்கல்பம் முதல்ல என்ன செஞ்ச என்ன சங்கல்பம் செஞ்சார் அதுக்குத்தான் நான் வந்தேன் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இப்போ என்ன பண்ணு உன்னுடைய நாட்டுக்கு திரும்பிப்போ அங்கே போய் உன்னுடைய தகப்பன் முறையில் ஆனந்தமாக விளையாண்டு நீ அந்த நாட்டினுடைய ராஜாவாகி ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே துறவரம் மேற்கொண்டு நீ எங்கே வா திரும்ப காட்டுக்கு வா அப்புறம் நம்ம விளையாடலாம் இப்போ பண்ண சங்கல்பத்துக்கு இப்போ உனக்கு என்ன கொடுத்த வரம் கொடுத்து விட்டேன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை தன்னுடைய சங்கை கொண்டு அவனுடைய வாயில் தொட்டு வைத்து என்ன பண்றாரு அந்த ஞானத்தை எல்லாம் அவனுக்கு ஊட்டி விடுகிறார் ஐந்து வயது குழந்தை தவம் செய்து இறைவனிடத்துல ஒரு பூரண அடைகிறது ஆனா பார்த்த கர்மம் பாக்கி இருக்குன்றதுனால கடவுளையை நினைச்சாலும் எங்க வச்சுக்கரல காட்டுக்குள்ள வச்சுக்கல எங்க அனுப்பிச்சு விட்டாரு அதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா கவனிச்சுக்கணும் சன்னியாசம்ன்றது வந்து இல்லறத்திற்கு எதிர்ப்பு எதிர்ப்பானதுன்னு யாருமே தவறா நினைச்சிடக்கூடாது கடமைகளை செவ்வனை செய்து எங்க வந்தாகணும் சந்யாசம் வந்தாகணும்ன்றத அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமா அங்க போயிட்டு திரும்பி வரவே மாட்டேன் இருந்தா அதுதான் பிரச்சனை ஆமா அப்ப துருவனம் அதே போல தன்னுடைய கடமைகளை செய்து அவன் பிள்ளை பெயர்களை பெற்று அவனை ராஜ்ய அமர வைத்து விட்டு எங்க வந்தான் திரும்ப அதே காட்டிற்கு வந்து அதே நாராயணனோட ஆனந்தமாக ஆடி பாடி மகிழ்ந்தான்னு சொல்றேன் இந்த கதை சொன்ன மாதிரி இருக்குது இதுக்குள்ளே இருக்க விஷயம் தபம் செய்யக்கூடிய வரண் வரியான ந இருக்கக்கூடிய ஞானிகள் எப்படி உணவு விஷயத்தில் என்ன பண்ணிட்டு வரான் துருவனுக்கு தேவைப்பட்டது எது மாத்திரம்தான் தபம் பண்ணுறப்ப எது மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு அந்த ஆறு மாதங்களில் உணவு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு அதுக்கு மட்டுந்தான் வெளியே வர்றேன் வேறு எதுக்கும் இல்லை அந்த உணவு கூட ஒவ்வொரு மாதமாக என்ன ஆகிட்டே போயிடுச்சு குறைந்து கடைசியில் காற்றே உணவாக மாறிடுச்சு நாம் நாமெல்லாம் காற்று உணவுக்கு முயற்சி பண்ணிடாதீங்க ஐயா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் காற்றையே உணவாக செய்ய போறேன்னு சொல்லிட்டு போய் அப்புறம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் வந்துடும் ஆமாம் அடுத்தது இவரு வந்து மா போகி காட்டுத்தீ போல போகங்கள் புசிப்பவன் அந்த அந்த சமாதி அவஸ்திலிருந்து தேக சஞ்சாரம் நிமித்தமாக வெளியே வரக்கூடிய அந்த ஜீவன் ஞானியானவர் என்ன கிடைக்கிறதோ அதை ருசி பார்க்காமல் அதை வந்து இருக்கிறது தெரியாம உள்ள என்ன பண்ணிடுறாரு போகித்துக் கொள்கிறார் நான் போகி நான் போகம் செய்கிறேன் என்ற எண்ணம் போகம் செய்கிறார் சிறி அடுத்தது சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரிடிலும் படிகச் செயல்போல் சித்தம் வெரிதிருக்கும் அவனே மாத்தியாகி ஆவான் இன்னொருத்தருக்காரே அது எந்த எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதிட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் அவர் தேவ சஞ்சார மினத்துக்கு எந்திரிச்சு வரல ஆனா அவர் இருக்க இடத்துல போயி சின்ன பூச்சி போகுது பெரிய பூச்சி போகுது சிறிது பெரிதுகள் சின்ன ஒரு மரம் விழுகுது பெரிய ஒரு மரம் அங்கு விழுகுது தனது அந்நியங்கள் அவருக்கு வேண்டப்பட்ட நபர்களும் வந்து சாமியும் சாமின்றாங்க வே வேற வேண்டாத நபர்கள் பகைவர்களா இருந்தவர்களும் வந்து எழுப்ப பாக்குறாங்க நன்மை தீமைகள் அவருடைய தவத்தை கலைப்பதற்காக பலவிதமான செயல்பாடுகளும் அவருடைய பிராரத்த கர்மத்தின் உலனாக அங்கு நடக்குது எதுவா எப்படி இருக்காரு சித்தம் வெரிதிருக்கும் அவனே எதுபோல படிகச் செயல்போல் சித்தம் வெரிதிருக்கும் அவனே ஒரு பிரிசம் ஒரு முக்கோண பட்டகம் அல்லது ஸ்படிகம் ஏன் ஸ்படிகத்தை வழிபாட்டில் வச்சு பயன்படுத்துகன்னு சொன்னதான் ஸ்படிகம் என்பது எந்த ஒரு நிறத்தையும் தன்னிடத்தில் என்ன பண்ணாது ஏற்றுக்கொள்ளாது அது நிறம் மாறாது ஆனால் அது பக்கத்தில் கொண்டு போய் எந்த பொருளை வச்சாலும் அந்த பொருளுடைய நிறத்தை அதை ஏற்றுக்கொண்டது போல தெரியும் ஆனால் அந்த மா அந்த படிகத்தில் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆக இந்த சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் இதெல்லாம் வெளியே இருக்கும் அவர் எப்படி ஒரு படிகம் போல் இருப்பார் அவருக்கு அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அவருடைய மனசு ஆயிருச்சா போல ஆகிவிட்ட தூய்மையான ஒரு கண்ணாடின்ற வார்த்தையோட எடுத்துட்டார் இப்ப என்ன பண்றாரு பயன்படுத்துறாரு இதுல பிம்பமும் தெரியாது சித்தம் பெரிதிருக்கும் அவனே மாத்தியாகி ஆவன் இது வருட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் உடற்பு தேக ஏதாவது வெளியே வந்து கர்ம பிரவர்த்தியும் கிடையாது தேக சஞ்சாரம் நிமித்தமாக உணவும் ஏற்றுக்கொள்வதில் விசர்ஜனங்களும் கிடையாது ஆனால் அவரிடத்திலே இருக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் இதெல்லாம் நாம வெளியில இருக்கால் நாம அதை என்ன பண்ணிட்டு இந்த பாடத்தை சொல்லிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் வரும்னு ஆனா அந்த ஸ்படிக நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜீவன் மொத்த ஞானிக்கு என்ன கிடையாது இந்த இதெல்லாம் கிடையாது இந்த பேதங்கள் எல்லாம் அவருக்கு கிடையாது அவர் அவராக இருந்து விடுகிறார் சித்தம் வெரிது இருக்கும் கிளியர் கிறிஸ்டல் அப்படின்றோம்ல அதான் ஸ்படிக செயல் போல் சித்தம் வெரிது இருக்கும் சித்தம் வந்து எப்படி இருக்குது தூய்மையா நூறு தூய்மையா இருக்குன்னா சத்துவ குணம் மாத்திரமாக இருக்குது சத்துவகுணமா இருந்தாலே அவர் எதுக்கு தயாராயிட்டார்னு அர்த்தம் விதேக்திக்கு தயாராகியாச்சுன்னு அர்த்தம் சத்துவகுணம் நூறு சதவீதம் வாய்க்க பெற்றால் அடுத்து என்ன கிடைக்கிறது அர்த்தம் விதேக தயாராகி விட்டார் அவனே மா தியாகி அவன் விரதம் இம்மூண்டும் உடையவரே வீடுள்ளோரே இதுலயே நாம குறிச்சிக்கலாம் மா தியாகி சத்துவகுண பிரதானின்னு எடுத்துக்கலாம் மா போகி ரஜோகுண பிரதானின்னு எடுத்துக்கலாம் மா கர்த்தன் வந்து தமோ குண பிரதானு எடுத்துக்கலாம் இப்படி நாம் இவங்களை பற்றி இந்த குவாலிட்டியெல்லாம் போடக்கூடாது இருந்தாலும் நாம் அந்த எதுவாக இருந்தாலும் மூணாக பிரித்து பழக்கப்பட்டதில் சொல்கிறப்ப கர்த்தனை மா கர்த்தனை எதுக்கு சேர்த்துக்கலாம் தமோ குணம் என்றும் மா போகியை ரஜோகுணம் என்றும் மா ஆக பகுத்து கீதை அதுபோல எல்லா பக்தி கர்மம் எல்லாத்தையுமே ஸ்ரத்தை எல்லாத்தையுமே என்ன அரு சுவையின் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியம் என ஊன் ஆய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினதை காட்டு தீபோல் போகங்கள் குசிப்பவன் மாபோகி சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிகச் செயல்போல் சித்தம் வெறிதிருக்கும் அவனை விரதம் இம்மூன்றும் உடையவரே வீடுலோரே வீடுலோரேனா ஜீவன் முக்த யானைகள் மெய்யும் கொண்டு விதிவழி நின்றிடவும் ஒய்யும் கருமிகளுக்கு அனுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்று செப்புவதெப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே திரும்பியும் ஆரம்பித்த இடத்துக்கே வர்றாரு சீடர் இவ்வளவு தெளிவாக சொல்லியாச்சு என்னது இந்த கர்மப் பிரவருத்தியில் ஈடுபடக்கூடிய ஞானிகளிலேயே மூன்று வகைகள் இருக்கிறது அவர்கள் வந்து என்னது அகர்த்தன்தான் அவர்கள்தான் யார் தான் கர்மத்தில் ஈடுபட்டாலும் அகர்த்தர்கள்தான் அந்த கர்ம பிரவருத்திக்கும் ஒரு விருத்தியாக ஏற்படுத்தி கொண்டு சாட்சியாக இருந்து விடுவார்கள்னு தெளிவுபடுத்தியாச்சு இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா திரும்ப அவர் கேள்வி ஏற்கிறாரு இவனை இந்த ஜீவன் முத்த ஞானி கர்மப்புரவர்த்தியில் ஈடுபடுவதனால் அவரை செய்கை செய்து முடித்தவன் கிருத என்ன எப்படி சொல்கிறீங்க இன்னும் பாக்கி இருக்குல்ல அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறதுனால தானே கர்மபுரவர்த்திக்கே போகிறாரு மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரும் விதிவழி நின்றுடவும் இங்கே வந்து மெய்யின்னா என்னது உடம்பு இந்த உடம்பை சுமந்து கொண்டு இருப்பதாக இப்போ கொண்டு பிராரத்தம் தரும் விதிவழி நின்றிடவும் பிராரத்த கர்ம என்ன பண்ணுது அது ஒரு வலிய ட்ராக் போட்டு வச்சிருக்கு அந்த ட்ராக்ல தான் இந்த உடம்பு என்ன பண்ணி பயணம் செய்தாக வேண்டும் விதிவெளி நின்றிடவும் ஒய்யும் கர்மிகளுக்கு அணுகுணமாக உறுதொழில் செய்திடவும் என்ன பண்ணுறாரு உலகோர் எதை பிரதானமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கர்மிகள் நான் கர்த்தா என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் உழப்போர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வருவா நீ இப்படி செய்ய ஆரப்பா இப்படி செய்ப்பா அவங்கள ஒரு நல் வழி காட்டுவதற்காக அணுகுணமாக உறுதொழில் செய்திடவும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனாக இருந்து வழிகாட்டக்கூடியவராக யார் இருக்கிறார் இந்த ஜீவன் ஞானி தன்னுடைய பிராரத்து கர்மத்தின் அந்த இறுதி காலத்தை கழிக்கிறார் அப்படித்தானே சொல்லியிருக்கு இல்லையா என்னது வார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரலாட்சி வருதான்னு சொல்லியிருக்கு அப்போ உலகோருக்கு நன்மை ஏற்படுவதற்காக ஒரு தொழில் நம்ம செஞ்சிட்ருக்கா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்போடு இசைப்பது என்னவா இருந்தாலும் அவருக்கு ஒரு தொழில் இருக்குது என்ன தொழில் இருக்குது இந்த உலகோரை நல்வழி காட்டுவேன் என்ற ஒரு தொழிலில் ஈடுபடுறாருதானே இந்த உலக மக்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் ஆச்சாரியனாக இருக்கிறேன் சத்குருவாக இருக்கிறேன்னு ஒரு என்ன இருக்குது ஆசி ஆசீர்வதிக்கிறார்கள் ஒரு வேலை செய்கிறாரே அப்படி வேலை செய்கிறவரை செயல்களையும் செய்து முடித்தவன் எப்படி நீங்கள் சொல்லலாம் அதற்கு விளக்கம் தேவை எப்படியோ செப்புவது எப்படியோ செய்யும் செய்கை முடிந்தவன் என்றவரை செப்புவது எப்படியோ செய்யும் செய்கை முடிந்தவன கிருத கிருத்தியன் பதினைந்தாவது அத்தியாய கடைசியில கிருத்த கிருத்தியசிய பாரத அப்படின்னு முடிக்கிறார் இதம் குக்யம் இதம் சாஸ்திரம் இந்த எனது இரகசியமான இந்த வித்தியை உனக்கு போதித்திருக்கிறேன் இவன் இந்த இந்த காரியங்களை இந்த ஞானம் அடைந்தவனை என்ன சொன்னா கிருத கிருத்தியனாக நான் சொல்லும் வழியிலே பின்பற்றுபவன் எதா இருக்கிறான் கிருத கிருத்தியனாக இருக்கிறான் அனைத்தையும் செய்து முடித்தவனாக இருக்கிறான் அப்போ நையும் துன்பம் அகத்திய குருவே நலவான் அருள்வீரே என்னை என்னது நெருங்கிய இந்த துன்பத்தை நீக்கி கொண்டு வருகிறீர்கள் என்ன துன்பத்தை இதுவரையிலும் அஞ்ஞான வசப்பட்டு என்ன பண்ணாரு துன்பத்துல இருந்தவரை மீட்டு கொண்டு வந்தார் இப்ப சந்தேகங்களாகிய துன்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு அகற்றிக்கொண்டே வருகிறார் நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமாய் அருள்வீரை இந்த இந்த சந்தேகத்திற்கும் எனக்கு என்ன புதுங்க விடை கொடுப்பீர்களாக இது எத்தனாவது கேள்வி வருது இப்போ கேள்வி போட்டிங்களா போடலையா ஏழாவது கேள்வியா வருது ஏழாவது கேள்வி ஆறாவது கேள்வி தான் அவருதான் மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரு விதி வழி நின்றிடவும் ஒய்யும் கர்மிகளுக்கு அனுகுணமா உறுதொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்பதை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே ரொம்ப பேருக்கு கர்ம பிரவிறத்தில சாதனை பண்ணி சாதனை பண்ணி இந்த பிரம்மத்தை அடைவதையும் கர்ம பிரவிறத்திலே சாதிச்சிடலாமல் ஒரு முடிவோடு இருப்பாங்க பழக்க தோஷம் என்னது நம்மகிட்ட வர்ற அந்த மாதிரி ஒரு கேள்வியோட தான் வருவாங்க சாமி என்ன செய்யலாம் சொல்லுங்க என்ன செய்யலாம் ஏதாவது சொல்லு என்ன செய்யலாம் என்ன செய்ய என்ன சொல்றது பதில் என்ன சொல்றது கேள்விக்கு கேள்விதான் பதில் அவங்க நம்மகிட்ட என்ன செய்யலாம் கேட்டா நம்ம என்ன நம்ம என்ன பதில் சொல்லணும் கேள்விதான் பதில் என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு அர்த்தம் என்ன திரும்பி முதல்ல கேட்ட கேள்வி சந்தேகத்தில் கேட்டது ரெண்டாவதுக்கு சொன்ன பதில் கேள்வி என்ன செய்யலாம்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னது ஒன்றும் செய்ய வேண்டாம்னு அர்த்தம் ஒன்றும் வேண்டாவோ அப்படின்னு கேட்குறாங்களே வேண்டாவோன்னு இல்லை வேண்டாம்னு அர்த்தம் அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம் அது நல்லா இருக்கேன் ஒன்றும் செய்ய நல்லா இருக்கேன் அப்படின்னா இந்த கர்மத்தினுடைய போக்கிலையே இதுக்கு விடைய தேட முடியாது என்று அர்த்தம் நாம் விளக்கமாக இந்த உலகத்தில் கர்ம பிரவருத்தி பண்ணி தீர்வு கண்டு பழகி இருக்கிறோம் எந்த ஒரு வேலையும் செய்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து பழகி இருக்கிறோம் அது போல சாதனை செய்து ஒரு ரிசல்ட் ஒன்று என்ன பண்ணிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இவ்வளோ நாள் நான் ஆத்ம சாதனை ஆத்மவிசாரம் செய்து கொண்டு எனக்கு பலன் கிடைக்கவில்லையே அப்படின்னு எது போலவே ஈக்குவேட் பண்ண பார்க்கிறோம் சமன்படுத்த பார்க்கிறோம் சாதாரணமான உலகியல் கர்மங்களை செய்வது போலவே இதையும் என்ன பண்ண பார்க்கிறோம் சமன்படுத்தி பார்க்கிறோம் அது நம்முடைய பழக்க அது நம்முடைய அறியாமை இந்த இந்த விஷயம் மாத்திரம் இது வந்து அந்தர் சரியாக புரிந்து கொள்ளும் விஷயம் இது ஒப்பி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல கர்ம பிரவர்த்தியை மற்றொரு கர்ம பிரவருத்தியோடு என்ன பண்ணிக்கலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இதைவிட சிறப்பாக செய்வது அப்படி ஒப்பிடலாம் ஆனால் ஆத்ம சாட்சா இந்த ஆத்ம சாதனை என்பதை இன்னொரு ஆத்ம சாட்சா்கார சாதனை என்று சொல்லி ஒன்று என்ன பண்றதுக்கு இல்லை ஒப்பிடுவதற்கு இல்லை பராஞ்சிகோஹூ தஸ்மாக கஷ்டி தீராக பிரத்யேக ஆத்மாரம் ஐஷத்து ஆவருத்த சச்சுகு அமிர்தத்வம் இச்சன்னம் வெளிமுகமாக இந்திரியங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அது வழக்கம் அது பிரம்மதேவன் படைப்பு தொழிலேயே இயல்பா நடக்கிற விஷயம் யாரோ ஒருத்தன் அதிலிருந்து தப்பித்து புத்திசாலித்தனமாக என்ன பண்றான் உள்முகமாக திரும்பி விடுகிறான் திரும்பி தான் அடைய வேண்டிய அந்த வஸ்துவை என்ன பண்ணிடுறான் சரியாக ஆத்ம சாட்சா ஆத்ம தரிசனம் செய்து விடுகிறான் அங்க அவனுக்கு பீரன்னு பேர் கொடுக்குது அப்ப வெளியில போறது பிரம்மதேவனுடைய படைப்பு தொழிலையே நம்மளுக்கு கேலிபரேட் பண்ணி வச்சிருக்கார் நம்முடைய எல்லாருடைய கருவிகரணங்களையே எப்படி செட்டிங் பண்ணி வச்சிருக்காருன்னா கண்ணை திறந்தா எங்கதான் போகணும் வெளியில தான் போகணும் காது வெளியதான் போகும் எல்லாமே வெளிமுகமாக செல்வதாகவே என்ன பண்ணி வச்சுட்டாரா படைச்சு வச்சுட்டார் ஏன் அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஏன் அவர் கேட்க வேண்டியதை நம்மளாம் போய் ஒரு நாளைக்கு கேட்போமா எல்லாரும் சேர்ந்து போய் பிரம்மதேவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு வளர்த்து பிரம்மதேவன வர அவருக்கு போட்டி எல்லாம் பாடி ஏன் சாமி இப்படி பண்ணீங்க படிக்கிறப்பையும் எதுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல வழி பண்ணி வச்சுருந்துருக்கலாமே கேட்கலாமா அவரு என்ன சொல்லுவார் தெரியுமா எனக்கு மேலே ஒரு அப்ப எனக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கான் என்ன தொழில் படைக்கும் தொழில் கொடுத்துருக்கான் எனக்கு அதுக்கு சம்பளமும் கொடுக்குறான் பிரம்மதேவனுக்கு என்ன சம்பளம் தெரியுமா யாருக்காவது தெரியுமா பிரம்மதேவனுக்கு என்ன சம்பளம் ஒரு லட்சம் இருக்குமா பிரம்மதேவனுக்கு சம்பளம் ஜீவன் முக்தி அவர் நூறு ஆண்டுகள் சத்தியலோகத்தினுடைய அதிபதியாக இருந்து அவருடைய காலாந்தரத்தில் மகாபெர்ம பிரளயம் ஏற்பட்டு அவர் எதுவும் ஜீவன் முக்தன் ஆகிவிடுகிறார் அவருக்கு சம்பாத்தியம் ஜீவன் முக்தி அப்போ அவர் ஜீவன் முக்தி அடையன்ற காண்டி நம்மளையெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காரு இப்படி பண்ணி வச்சுருக்காரு கர்ம பிரவருத்திலாம் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு இன்ஸ்டன் என்னன்னா எல்லா ஜீவர்களையும் கர்மத்தில் பிரவருத்தி பண்ண வைக்கணும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும் முக்தி கொடுக்க கூடாது அவர் முதல்ல ரொம்ப வெகுளியாக தான் உலக சிருஷ்டி தொடக்கத்தில் அவர் ரொம்ப வெகுலியாக எல்லா உயிர்களையும் படைத்து விட்டார் படைத்து விட்டா போனதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு சனகர் சனந்தனர் சனக்குமார் சனாதனர் நான்கு ரிஷிகள் இருந்தாங்களே அவங்க முடி ஒரு நாலு பேர் என்ன பண்ணாங்களாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருந்து தவம் பண்ணி எல்லாரும் மெய்ப்பொருளை அடைச்சிட்டாங்களாம் நாலு பேர் உற்பத்தி பண்ணோமே அவங்க நாற்பது பேர் ஆகணுமேன்னு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே நடக்கலை அப்புறம் அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிமார்க் எழுதிட்டாங்க என்னது பிரம்மதேவன் படைப்பு தொழில்ல கை சேர்ந்தவர் அல்ல அப்படின்ட்டாங்க அவரும் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்த அப்புறம் அவருடைய தகப்பனார் விஷ்ணுபுரம் ஆட்டாட்ட என்னப்பா என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஆகி போச்சுனா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு நீ தனித்தனி மனிதர்களா படைத்தா அதுல அட்ராக்ஷன்லாம் இருக்காது ஒரே மனிதனு ரெண்டா பிரிச்சு பட மனு சதரூபா அப்படின்னு மனுவனுடைய விழாவிலிருந்தே சதரூபாவை படைத்தார் எதிரெதிராக படைத்தாராம் ஒன்னு ஆணாகவும் உன்னை பெண்ணாகவும் படைத்து விட்டாராம் அப்ப தன்னுடைய மாமிசமே தனக்கு எதுவாக மாறிடுது ஒரு கவர்ச்சிக்குரியதாக மாறிவிட்டு இப்போ தொழில் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டார் அவ நடக்குது யுக யுகங்களா சாமி அப்படின்னு தான் அப்படியே இருந்துக்கோ யாரையும் என்ன பண்ணிடறாத ஆமாம் சீக்கிரட்டை மட்டும் சொல்லிடறாருக்கா இதில் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் என்னது இதுக்குள்ளே ஏதோ தப்பு இருக்குன்னா நம்மளை வந்து வலுக்கட்டாயம் பண்ணி இந்த கர்ம பிரவர்த்தியில் ஈடுபடுத்துறதுக்கு படைப்புலையே ஏதோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த கண்டுபிடிச்சவனுக்கு நூறு மார்க் அவனுக்கு தான் நூறு மார்க் அவனை உபனிஷத்து சொல்லுது கஷ்டி தீராகா யாரோ ஒரு தீரன் நாம் ஊரில் எல்லாருக்கும் தீரன் வீரன் பட்டமெல்லாம் கொடுக்க யார் ஒருவர் தன்னை நோக்கி உள்முகமாக திரும்பினாரோ தன்னை உணர்கிறாரோ அவருக்கு தான் தீரன்னு பேர் கைவல்யம் பிரம்மவித்து ஞானிகளுக்கு சொல்றப்ப அந்த வார்த்தை சொல்லிதான் சொல்லுது என்னது தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் ஒருத்த பராஞ்சிகாணி வெதர்னஸ்வயம்பூகுனா இந்திரியங்கள் வெளிமுகமாக படைக்க செல்ல கடவுது என்று ஸ்வயம்பூவாகிய பிரம்மதேவன் சபித்துவிட்டார் எல்லா இந்திரியங்களையும் சபித்துட்டாரான் எல்லாம் வெளிய போ உள்ள வரக்கூடாதுன்றா அவருக்கு படைப்பு தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கு சிருஷ்டி நல்லா நடந்துட்டு இருக்குது அதுல யாரோ ஒருத்தன் என்ன பண்றான் கஷ்டி தீராகா பிரத்யேக் ஆத்மானம் ஐக்ஷத்து பிரத்யேக் ஆத்மானா தன்னுடைய அந்த ஆத்மாவை பார்க்கிறான் ஆவருத்த எப்படி பார்க்கிறானா ஆவருத்த சச்சுகோ உள்முகமாக திருப்பப்பட்ட கண்களுடன் அகக்கண்ணை கொண்டு அமிர்தத் மீச்சன் இரவா நிலையை அடைகிறான் அப்படின் அப்ப நாம நம்மளுடைய கேள்விக்கெல்லாம் விடை எப்படிதான் எதிர்பார்க்கிறோம்னா கர்ம பிரவருத்தி பண்றது போலவே எதை எதிர்பார்க்கிறோம் விடையெல்லாம் அத்தியாத்ம விஷயத்துக்கும் அது போல விடை சொல்லுங்க அப்படின்றப்பதான் அங்க சிக்கலாகுது அந்த விடை இல்லை வெளிமுகமாக செல்வதற்கு கர்ம பிரவருத்தி அதுல எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொன்னா பொருத்தமா இருக்கும் அத்தியாத்ம விஷயத்துல ஆத்ம விசார விஷயத்துல ஆத்ம சாட்சாத்தை பற்றி எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு கர்ம பிரவருத்தியில் விடை சொன்னால் சுத்தமா பொருந்தாது அதனாலதான் இந்த பாடம் பெரும்பாலும் என்ன பண்றது இல்ல ரொம்ப அது விளங்காததுனால ரொம்ப பேரு இந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்துட்டு படிக்கிற ஆசையாத்தான் இருக்கு ஆனா படிக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க அத வச்சாங்க அப்போ சாமி இதை எனக்கு எப்படியாவது சொல்லுங்க அதாவது ஜீவன் முக்த யானியை அனைத்தையும் செய்து முடித்தவன் என்று சொல்கிறீர்களே அது எவ்வகையில் பொருந்தும் அவர் இன்னும் என்ன பண்றாரு கர்ம பிரபுத்தில் ஈடுபடுகிறாரே அப்படின்னு கேட்கிறார் அதற்கு ஆடவரசை தொழில் மூவகையாகும் அதிக அவித்தை வந்த வானாவை இந்த பக்கம் எடுத்துக்கணும் அவித்தை வசத்துருநாள் ஏழனை மமதை அகந்தை உலார்க்கே இகபர விவகாரம் வீடனுபவம் எனும் இச்சை உலார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிபூரணமானால் பாடவர் செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துரு நாள் ஏடனை மமதை அகந்தை உளார்க்கே இகவர விவகாரம் வீடு அனுகுவம் எனும் இச்சை உளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகும் தொழிலால் பலருண்டோ பரிபூரணமானால் மூணு கேட்டகரியா பிரச்சனை ஆடவர் அப்படின்றது ஆண்களை மட்டும் குறிப்பதில்லை புருஷன் அப்படின்னு சொன்னாலே ஆண் பெண் எல்லாரையும் சேர்த்தான் ஆத்ம சாதனை செய்யக்கூடிய அத்தனை பேரையும் ஆடவர் சொல்றார் அவர்கள் கர்மத்தில் ஈடுபடும் பொழுது அதை மூன்று வகையாக பிரிக்கிறோம் எப்படி ஒன்று அவி அவித்தை வசத்துருவது இன்னொன்று வீடு அணுகுவது இன்னொன்று பரிபூரணம் ஆவது குறிச்சுக்கணும் மூணு வகை என்னென்ன ஒன்று அவித்தை வசத்துறும் நாள் இன்னொன்று வீடு அணுகுவோம் எனும் இச்சை இன்னொன்று பரிபூரணம் ஆதன் சரி அவித்தே வசப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க அதாவது அவித்தை வசப்பட்டவர்கள் ஆபாச ஜீவனாக இருப்பவர்கள் அதாவது தூள தேகம் சுக்ஷ்ம தேகம் காவ காரண தேகம் தாங்கி கொண்டு ஆவரண இருநால் ம கவரப்பட்டு அஞ்ஞானத்தில் மூழ்கி இந்த ஜீவாத்மாவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பயணிப்பவர்கள் இதில் என்னென்ன இருக்குது அவித்தியா இருள் இருக்குது அஞ்ஞான இருள் இருக்குது ஆவரண இருள் இருக்குது தூள இருளும் சூக்ம இருள் இருக்குது தூள இருள் இருக்குது இவ்வளோ இது என்ன இவ்வளோ இருக்குதா ஒவ்வொனுக்கும் தனித்தனியா விளக்கம் கொடுத்துருக்கார் சாமி தூளை இருள் அப்படின்னா கண்ணு கண்ணை பொறத்தில் தூளை இருள்ன்னு சொன்னா இருட்டு போய் பார்க்குறவன் அப்ப இருட்டு என்னது தூளை இருள் சூக்கும இருள்னா என்னது ஒரு இங்கிலீஷ்கார இந்த புஸ்தகத்தை வந்து பாக்குறான் இதை படிதா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு கண்ணு தெரியுது வெளிச்சம் இருக்கு எழுத்து இருக்கு எழுத்துல அர்த்தம் இருக்கு ஆனால் அவனுக்கு அது சூட்சும இருள் அதுக்கு பேர் இங்கே இருட்டு கிடையாது இருட்டு கிடையாது வெளிச்சம் இருக்கு எழுத்து தெரியுது எழுத்துல பொருள் இருக்கு அர்த்தம் இருக்கு அவனுக்கு படிக்க நல்லா படித்தவன் தான் ஆனால் அவனுக்கு எந்த பாஷை தெரியாது இந்த பாஷையை பொறுத்தவரோடு அவன் அறியாதவன் அதனால் அதுக்கு என்ன இருட்டுன்னு பேரு சூட்சும இருட்டுன்னு காரண இருட்டில் தான் ஒவ்வொரு வகையாக பிரிக்கிறார் ஆவரண இருள் அஞ்ஞான இருள் அவித்தியாயிருள் அவித்தியாயிருள் மூலம் அடுத்து அஞ்ஞான இருள் அடுத்து ஒவ்வொரு பிறவிகளாக ஆவரண இருள் முழுக்க ஸ்வரூபத்தை பற்றிய ஒரு ஒரு இது கௌத்திர அப்படி மூடி வச்சுருக்கோம் முதல்ல ஆவரண இருளை எடுக்கணும் அப்புறம் அஜ்ஞான இருளை எடுக்கணும் அப்புறம் மீதி யார் இருக்கா அவித்தியா இருளுக்கு செக்கு வச்சிருக்கணும் சரிதானே இப்ப இத்தனை இருளை கடந்து போகணுமா சாமி வள்ளலார் சாமி திரையை சொல்றாரு அதுக்கு ஏழு திரைகளை தரிசனத்துக்கு காட்டுறாரு ஒவ்வொரு திரையா எடுத்துட்டு போகணும் அது ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் பழவென் துறைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றே யாம் ஆமே என்றின் ஆமே யாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் இழதன்றுரைக்கின் இழதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கெங்கோ என்னோ பிழைப்பம்மா கம்ப நாட்டாளர் காப்பு செயலுக்கு சொல்றார் என்னன்னா இந்த மத மதங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க வகுத்துறை ஆச்சாரியன்மார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய என்னென்ன ரிஷி காணாத ரிஷி ஒருத்தர் கௌதம ரிஷி ஒருத்தருக்கார் குமாரில பட்டர் இருக்கார் பிரபாகரர் இருக்கார் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய தத்துவவாதிகள் ஞானிகள் ஆதிசங்கராச்சாரியா இருக்கார் ராமானுஜாச்சாரியா இருக்கார் என்னது அப்புறம் மதுவாச்சாரியா இருக்கார் இவங்கெல்லாம் பெரிய பெரிய வல்லபாச்சாரியா அவங்க எல்லாருமே இறை தத்துவத்தை ஆராய்ச்சி ஒருத்தர் சொல்கிறாங்க ஒன்று தான் கடவுள் ஒன்று தான்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க ஒன்று கடவுள் பல அப்படின்றாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அது கிடையவே கிடையாதுன்றார் ம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றாங்க இன்னொரு சொல்ல அப்படி இல்லவே இல்லை கடவுள்ன்ற ஒரு தத்துவமே இல்லை இல்லைன்றான் அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க வெறும் சூன்யமே சார்கர்கள் சொல்கிறாங்க சூன்யமும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா சாப்பிடு நல்லா சந்தோஷமாயிடு கர்மத்தை இங்கேயே முடிச்சுக்கோ அப்படின்றா இப்படி ஒவ்வொரு தத்துவவாதிகளும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க சொன்னவங்க எல்லாமே ஆச்சாரியர்கள் யாரையுமே என்னை குறைச்சு மதிப்பிட முடியாது எல்லாம் யானிகள் எல்லாம் மெய்யுணர்ந்தவர்கள் எல்லாம் அவதார புருஷர்கள் இப்படி அவர்களுக்கு சொல்லக்கூடிய தத்துவ கருத்துக்களே ஒன்று கொண்டு எப்படி இருக்குது பரபொருளை பற்றிய தத்துவ கருத்துக்கள் ஒன்று கொண்டு பேதப்படுகிறது என்றால் என்னை போன்று எளியோர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் எப்படி பிழைப்பது எப்படி கடை தேறுவதென்று தெரியவில்லைய படித்தவனா சொல்றானா படிக்காதவனா சொல்றானா கம்பன் இத்தனை தத்துவத்தை வரிசைப்படுத்தி தன்னை எ தன்னை ஒன்று அறியாத ஒரு எளியவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய கம்பன் விஷயத்தை தெரிஞ்சு ஒன்றும் தெரியாதவன் சொல்கிறாரா இல்லை விஷயத்தை தெரியவே இல்லைன்ற ஒன்றும் தெரியாதன்னு சொல்கிறாரா இத்தனையும் தெரிஞ்சிட்டு கடைசியில் சொல்கிறாரு என்னை போன்ற எளியவர்களுக்கு உன்னை போன்ற பரம்பொருளை ஆராய்ந்து அடைவது எப்படியோ மகான்கள் ஆச்சாரியர்களுக்கே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களே ஒன்று கொண்டு எப்படி ஆயிருக்கு இருக்கேன்ற அப்ப அவித்தை வசத்துருவது ஒன்று நாம் என்ன சொன்ன ஏழு திரைகள்னு சொன்னோம் இல்லையா ஏழு திரைகள் மறைக்கூட பயமுறுத்துறோம் எவ்வளோ பயம்தான் இருக்கு எத்தனை திரைகள் மறை நம்மளை என்ன பண்ணது மூடிக்கொண்டு இருக்கின்றன எல்லாவற்றையும் விளக்க வேண்டுமே ஒன்று அவித்தை வசத்துருனால் இன்னொன்று அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் முத்தியை விரும்பும் இச்சை நான் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு தேட்டம் எதுபோல வெயில் சகித்திடாள் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதடினான் தத்துவ வழக்கப்படலாம் எத்தனை மாசம் சாமி ஆறு மாசம் இருக்குமா நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் நான் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு தத்துவ உழைக்கப்படல இருந்து எப்போ கேட்டாலும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்ப எடுத்தாதான் இந்த பாடத்தினுடைய கோர்வை சரியா இருக்கும் அப்ப என்ன சொல்றாரு முத்தியை விரும்பும் இச்சை முத்தியை விரும்பும் இச்சை அந்த அது என்னது காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுவான் போல் போனவன் கோசபாச என்னது உணங்கினேன் ஐயனே என்ன பண்றாரு அதுக்கு முன்னாடி வரி என்னது மாய வாழ்வென்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளனே குளிரும் வட்டம் அந்த தான் பிறவிகள் கோரப்பட்ட துன்பத்தை ஒரு ஜீவாத்மா பட்ட துன்பத்தை இந்த மூன்று வரிகளில் காட்டுறார் என்னது வெயில் சகித்துடா பொழுதுபோல் வெம்பி பவம் ஒரு யான தீர்த்தம் அப்புறம் காணவர் வலையில் பட்டு கைதொட்டி ஓடுமான் போல் போனவன் பின்னர் என்ன சொல்றாரு மாய வாழ்வென்னும்ோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்டம் அப்ப அவனோட இங்க சாமியை நாடி வர்றப்ப குருநாதனை தேடி வர்றப்ப என்ன கண்டிஷன் அவித்தை வசத்துருனால் இப்ப என்னது வீடு அனுபவம் எனும் இச்சை உளால் எப்ப அதை உணர்ந்து அதை விட்டு ஒரு ஒரு முன்னாடி வந்துட்டானோ அவனுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணணும் பிரம்மச்சாரிகளை ஆமாயும் பிரம்மச்சாரின தைத்திரிய உபனிஷத்து பிரம்மச்சாரிகளை வருக வருக வரவேற்கிறான் ஆத்ம வித்தியை படிக்க வரக்கூடிய பிரம்மச்சாரிகளை நாலா திசைகளிலிருந்தும் வரவேண்டும் வரவேண்டும் என்று குருநாதர் இங்க தவம் இருக்கிறாராம் நிறைய இது படிக்கிறதுக்கு மாணாக்கர்கள் வரணும் அப்படின்றாங்க அப்ப இந்த நாம வீடு அனுபவம் எனும் இச்சை வந்துருச்சுன்னா அது பெரிய விஷயம் அதான் சொன்னார் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் பொருடனாமே அவனை தான் புருஷன் மற்றவங்களெல்லாம் உடம்புள்ள அவன் புருஷன் ஆனால் பழக்க வழக்கத்தில் அவன் வந்து சிந்திக்க தெரிந்த ஒரு விலங்கு அவளைதான் அவன் இன்னும் எந்த கேட்டகரிக்குள்ளே வரல மனிதன்ற கேட்டகரிக்குள்ளே இன்னும் வரலை அதோ வள்ளுவர் அத சொல்றாரு மக்கள் மாக்கள் பிரிச்சாரு எனது அவங்கள நுண்மான் நுழை மூலம் இல்லான் எழில் நலம் மண்மான் ஒரு அழகான ஒரு உடம்பு பார்க்கிற எல்லாரும் பார்க்கறதுக்கு வியந்து போற்று மாதிரி இப்படி ஒரு தேஜசாய் இருக்கிறானே இருக்கிறாளே அப்படின்னு சொல்ற மாதிரியான உடம்பா ஆனா போய் பேசி பார்த்தாதான் தெரியுது ஒண்ணுமே இல்லை அந்த மூன்று பொம்மை கதையை சொல்லுவாங்கள்ல என்னது எந்த பொம்மை சிறந்த பொம்மை மண் பொம்மை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு குச்சியை விட்டு காதுக்குள்ளே குச்சியை விட்டு செக் பண்ணிணா இன்னொரு காதுக்குள்ளே வந்துடும் ஒரு பொம்மைக்கு ஒரு பொம்மைக்கு காதுக்குள்ளே விட்டால் வாய்க்குள்ளே வந்துடும் இன்னொரு பொம்மைக்கு காதுக்குள்ளே விட்டால் வெளியே வர இப்படி மூணு பொம்மைகளை செக் பண்ணுவோம் இந்த நுட்பமான கல்வி கேள்விகளால் தொலைக்கப்படாதவனுடைய அழகிய உடம்பு எதுக்கு ஒப்பானதா மண்ணினால் செய்யக்கு ஒப்ப விலங்குக்கு கூட சொல்ல மாக்கள்டம்ிட்ட பகுத்தறிவை பெற்றவனுடைய பலன் முத்தியை வெும் இச்சை வீடு அனுபவம் எனும் இச்சை இது இது வெறும் மாய வாழ்வு இதிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் அதற்கு ஒரு வழி தேட வேண்டும் அப்படின்னு வித்தை படிக்கிறதுக்கு வர்றார் அடுத்தது என்னது பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிமூரணமானால் பாடல் மிகும் தொழில் அப்படின்னா இங்கே என்ன சொல்றாங்கன்னா கர்ம பிரவருத்தி அப்படின்றது பொதுப்படையாக எடுத்துக்கிற கருத்து பாடல்னா துன்பம்னு எடுத்துக்கலாம் துன்பம் மிகுந்த கர்மப்பிரவருத்தியில் ஈடுபடுவதுன்னு பொதுவான அர்த்தம் ஸ்பெஷலா அர்த்தம் எடுக்கணும்னு சொன்னால் கடுமையான ஆத்ம அபியாசங்களை செய்பவர்கள் என்னது யோக சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா என்னது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பாடல் மிகும் தொழில் அப்படின்றார் இதெல்லாம் என்னது பாடல் மிகும் தொழில் பாராயணம் பண்ணுறது உபாசனைகள் பண்ணுறது இதெல்லாம் வந்து பாடல் தொழில் இது ஜீவன்முக்தானி ஆகும் தருணம் வரையிலும் இதை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த பயிற்சிகளை நாம் என்ன பண்ணிடக்கூடாது வெற்றக்கூடாது நாமளா ஜீவன் முக்தி ஆனதா நினைச்சுக்கிறோமோ கூடாது எங்க நான் ஜீவன் ஆனேன்றதை என்னமும் போயிருச்சோ அதுதான் ஜீவன் முக்தி உம் ஏதோ சொல்றேங்க பாடல் மிகும் தொழிலால் அப்படின்னா பொதுப்படையான அர்த்தம் என்னது துன்பப்படுத்தக்கூடிய கர்ம பிரவருத்தி செயல்பாடுகளுக்குள் ஈடுபடுறது இன்னொன்று என்னது அபியாசங்கள் சாதனைகளும் சாதனைகள் அபியாசங்கள் ஆன்ம பிரவருத்திக்கா ஆன்ம சாட்சாத்திற்காக நாம் செய்யக்கூடிய அதாவது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் மனதை தூய்மைப்படுத்துவதற்குமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அபியாசங்கள் அப்படின்னு சொல்லிக்கணும் அதனால் பலன் உண்டோ அதை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்காப்பா பரிபூர்ணம் ஒருவன் நிறை அடைந்து விட்டான் என்றால் அவன் அபியாசம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அல்லது மனிதர்களை மூன்று கேட்டகரியில் பிரிச்சிடலாம் ஒன்று வந்து யாரு அவித்தை வசத்துற்ற மனிதன் அவன் என்ன அவனுக்கு என்னென்னலாம் இருக்குது ஏடனை மமதை அகந்தையெல்லாம் இருக்குது அவனுக்கு என்னென்னலாம் இருக்குது ஈக வர விவகாரம் இருக்குது என்னது மனைவி மக்கள் செல்வம் இருக்குது அதனால் நான் எனதுன்றது இருக்குது அதனால் என்னது இந்த உலகம் மேல் உலகம் அதில் ஏதாவது தான் செய்ய வேண்டிய கடமைகள் அவனுக்கு இருக்குது யாருக்கு அவித்தை வசத்துரும் மனிதன் இன்னொருத்தன் யாரு இது போதும் இதில் ஒன்றும் இல்லை இக அமுத்ர பலபோக விராகம் என்ன சொல்றாங்க மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் இனி அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை வீடு அனுபவம் எனும் இச்சை இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற முமுட்சுத்துவத்தன்மை வந்தவர்களுக்கு வித்தை படிப்பதெல்லாம் அவங்களுக்கு வேலை என்னன்னா பொன்னில மாதராசைன்னு காலையில படிக்க ஆரம்பிக்கணும் தினந்தோறும் காலையில இருந்து சென்னை படிக்கணும் பொன்னிலும் மாததாசை படிக்கணும் எது வரைக்கும் படிக்கணும் நிறை நிலையை அடையும் வரையிலும் படிக்கணும் அந்த பாட்டு வரைக்கும் படிக்கணுமா பாடல் மிகும் தொழிலால் பலன் உண்டோ பரிபூரணம் ஆனால் அடைந்தவர்களுக்கு எந்த அபியாசமும் தேவையில்லை ஒருவேளை செய்றாங்கன்னு சொன்னா அது பிராரத்த கர்மம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு நிறை ஆடவர் செய்வகையாகும் அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்த அனுபவம் எனும் இச்சை உலார்க்கே வித்தை படிப்பது எல்லாம் பாடல் மிகுந்த தொழிலால் பலனுடோ பரிபூரணமானால் dawan sa